அறநூற்றி ஒன்று தாரோளி தீர்காட்சி கொஞ்சம் சஞ்சலமானதும் காதுவரையில் நீண்டதுமான கண்களை உடையவள் ஒன்று அம்பாளுடைய நேத்திரங்களின் அழகை பற்றி ஆச்சாரியால் சௌந்தர நகரில் பதினோரு ஸ்லோகங்களில் வெகு அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் ரெண்டு தரம் என்றால் பயம் என்று அர்த்தம் பயத்தை சஞ்சலமாகச் செய்யும் அதாவது பயத்தை போக்கும் நீண்ட கண்கள் என்று அர்த்தம் சொல்லலாம் அதாவது அம்பாளுடைய கடாட்சம் பட்டாலேயே பயமானது நாசமடைகிறது என்று அர்த்தம் அறுநூத்தி முகி புன்சிரிப்பினால் பிரகாசிக்க முகத்தை உடையவள் அறுநூத்தி மூணு குருமூர்த்தி குருவின் ரூபமாக இருப்பவள் ஒன்று குரு மந்திரம் தேவதை இம்மூன்றும் ஒன்று என்பதாக பாவனை செய்து உபாசிக்க வேண்டும் என்பதும் இவற்றுடன் ஸ்ரீசக்ரத்தையும் சேர்த்து இந்த தன்னுடன் அபேதமாக இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் என்பதும் மந்திரசாஸ்திரத்தின் தாமிச்சா விவீம் குருத்யம் யா கட்டச்ச கலசும் குருச்சைகா வாச்ச சுந்தீ தா இத்தம் மாத விதிரம் ஸ்வருஸ்வயச்சேத்தி பஞ்சாநித்தாவோ மந்திரச்சி பரிவசியம் ரெண்டு குரு என்ற வார்த்தையானது உண்டானதற்கு காரணம் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அறுநூத்தி நாலு குணனிதி குணங்களுக்கெல்லாம் பொக்கிஷம் போல் இருப்பவள் ஒன்னு குணங்கள் என்பது சத்வ ரஜஸ்தமஸ் என்ற மூன்றாக சொன்ன போதிலும் அவைகளுடைய பக்திகளானது கணக்கற்றவை என்று சாங்கியர்கள் சொல்வார்கள் சாத்யம் யம் ஷகுண சாங்கிய பர்வச்சன சூத்ரம் இம்மாதிரி அனந்தமான குணங்களுக்கு இருப்பிடமானவள் என்று இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு குணங்கள் என்றால் வியூகங்களுக்கு பெயர் அவைகள் நிதிகளின் எண்ணிக்கை போல் நவநிதிகள் என்றபடி ஒன்பது வகை என்று சொல்லப்படும் பரமேஸ்வரரானவர் இந்த ஒன்பது வியூகங்களோடு கூடி நவ இருப்பதாக சொல்லப்பட்டது ூகஸ்தீக இவைகளின்னா தரால் சொல்லப்பட்டது ரெண்டு குண என்றால் கயிற்றுக்கு பெயர் அது இவ்விடத்தில் படகை இழுத்துக்கட்டும் கயிற்றுக்கு சொல்லப்பட்டது அது அம்பாளால் கெட்டியாக பிடித்து இழுக்கப்படுவதால் அம்பாளுக்கு குணநிதி என்று பெயர் இன்னொரு கால் பிரளயத்தின் போது பகவானுடைய அக்னியினால் மனுவானவர் சமஸ்தபீஜங்களையும் எல்லா ரிஷிகளையும் ஒரு படகில் ஏற்றி அந்த படகின் கயிற்றை பகவானுடைய அவதாரமாகிற மத்தியஸ்தின் கொம்பில் கட்டியதாகவும் அப்போது அந்த கயிறானது அம்பாளால் அதிஷ்டானமடைந்து திருடமாக இருந்ததென்றும் மத்ஸ்ய புராணம் காளி புராணம் முதலீவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது நவயோஜனீர்யா குருஷர் தூர்ணம் இரிக்கா மாதன்மையே திருஷ்டய்தா ரஜ்ஜும் திருட்டய அனுநூத்தியஞ்சு மாதக்கு தாயாரான காமதேனு ரூபமாக இருப்பவள் கௌ என்ற பதத்திற்கு வாக்கு கிரணம் ஸ்வர்க்கம் முதலான அநேக அர்த்தங்கள் உண்டு இவைகளுக்கெல்லாம் மாதா என்றும் சொல்லலாம் கௌ ஸ்வர்கே ரஷ்மௌந்திரமசிஷ்மிருதீநேப்பிர்பானிஷுமத विश्व बाणे वाशिपच भूमौ दिशिश्मले क्षि स्वर्गे मातरी वज्रनौ मुके सत्ये गोत्वनी अने मंजरी அறுநூத்தி ஆறு குகஜன்மபூ ஸ்கந்தருக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருப்பவள் குகு என்ற தாதுவுக்கு சூழ்கிறது என்று பொருளாகையால் அவித்யினால் சூழப்பட்டிருக்கும் ஜீவர்களுக்கு குகர்கள் என்று பெயர் இந்த ஜீவன்கள் பரபிரம்மஸ்வரூபிணியான அம்பாளிடமிருந்து நெருப்பிலிருந்து பொறிகள் கிளம்புவது போல் உற்பத்தியாவதை இங்கு சொல்லப்பட்டது நஷாந்திய தலோகபிண்டா த சகாசாத் ஆத்மந் ஆத்மான முதலான தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள் அறுநூத்தி எட்டு தண்டனி திஸ்த அர்த்தசாஸ்திரத்தில் நிலையுடையவள் தண்டனி என்பது குற்றங்களையும் அவைகளுக்கான ஏற்பட்டிருக்கும் தண்டனைகளையும் சொல்லும் சாஸ்திரம் ஆகவே அர்த்த சாஸ்திரம் முதலானவைகளை குறிக்கும் கெட்ட வழிகளில் செல்கிறவர்களை தண்ட நல்ல வழியில் திருப்பி அடக்கி ஆள்வதால் அம்பாளுக்கு தேவி புராணத்தில் அல்பமான சூ ஆகாசஸ்வரூபமாக இருப்பவள் இந்த சூக் ஆகாசமே பரபரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தகர உத்தரேபியூத்திரம் அத்த எஸ் தகாம் வேஷ்டம் விதமான உபாசனா மார்க்கத்தை தகரவித்யா என்று சொல்லப்படும் அறுநூத்தி பத்து பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜித பிரதம முதலாக பூர்ணிமா அந்தமான திதி சமூகத்தில் பூஜிக்கப்பட்டவள் பிரதிமத் என்பது பிரதம ராகா என்பது பூர்ணிமா இவைகளை முறையே ஆதியம் அந்தமமாக உடைய திதி மண்டலம் பதினைந்து திதிகளை உடையது ஒவ்வொரு திதியிலும் அம்பாளை இன்னவிதமாக பூஜிக்க வேண்டும் என்பதாக தந்திரசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மாதிரியான பூஜா விசேஷங்களின் அர்ச்சிக்கப்பட்டவள் என்று இங்கு சொல்லப்படுகிறது ரெண்டு சந்திரமண்டலத்தில் சாதா என்ற கலையை தவிர்த்து தர்ஷ்டர்ஷதா விஷன ஆயமான ஆய்மன ஆய சுந்தர்தரா ஆரியமாண ஆயமா பௌர்ணமாசி என்ற ஸ்ருவாக்கியத்தின்படி பதினைந்து கலைகள் இருக்கிறார்கள் அவர்களே பிரதிபத் முதல் பூர்ணிமா உடைய இருக்கும் திதிகள் இவர்கள் இந்த திதி ஸ்வரூபமாக இருப்பதில் காமேஸ்வரி முதல் சித்ரா முடிய இருக்கும் நித்யகளோடு அபிந்தமாக இருக்கிறார்கள் அவர்கள் பெயர் காமேஸ்வரி பகமாலினி நித்யக்லின்னா பேருண்டா வன்கிவாசினி வஜ்ரேஸ்வரி சிவதூதி துவரிதா குலசுந்தரி நித்யா நீலபாதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலமாலினி சித்ரா மூணு பிரதிபத் என்பது காமேஸ்வரியையும் ராகா என்பது சித்ராவையும் குறிக்கும் ஆகவே பிரதிபன் முக்கிய ராகாந்தா திதி என்பது மேலே சொல்லிய நித்யா தேவதைகளின் குறிக்கும் இவர்கள் ஸ்ரீசக்கரத்தின் நடுவான பிந்துவை சுற்றி இருக்கும் திரிகோணத்திலிருக்கிறார்கள் மத்தியில் இருக்கும் பிந்துவான சர்வானந்தமய சங்கரமானது சாதா என்ற சோடச கலா ரூபிணியான ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுரசுந்தரையின் ஸ்தானம் இப்படி அம்பாளை சுற்றி நித்யாதேவதைகள் மண்டலமானது திரிகோண ரேகாத்ய ரூபமாக சூழ்ந்திருப்பதால் அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது அந்த திரிகோணத்தின் மூன்று ரேகைகளிலும் ரேகை ஒன்றுக்கு ஐந்து நித்தியகளாக பதினைந்து நித்தியகளும் இருக்கிறார்கள் அவர்களுடைய உபாசனா பேதங்களை பற்றியும் தந்திரராஜவும் ஞானர்ணவம் சௌந்தர் லஹரி பாஷ்யம் முதலியவர்களை பார்க்கவும் இந்த திதிகளுக்கு அக்னி முதலானவர்கள் தேவதைகள் என்றும் அது சம்பந்தமான மற்ற விஷயங்களும் வாராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன கலாத்மிகாத்தி கலா ஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்னு கலா என்ற பதத்தினால் அக்னனுடைய பத்து கலைகள் சூரியனுடைய பன்னிரண்டு கலைகள் சந்திரனுடைய பதினாறு கலைகள் இவைகள் தவிர பிரசித்தமான அறுபத்தி நாலு கலைகள் இவையெல்லாம் குறிக்கப்படும் ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தி துரிய அவஸ்தைகள் வெவ்வேறு கலைகளோடு இருப்பதாக சொல்லப்படும் வவதும ச கலம் ஜத்தவியம் வவஸ் த केवलं ஜுணை பிரோக் கேவலம் அபிலாஷோன் விஷயஸ்மிருதி கலச்சுஷ்யம் சிவ கலாஸ்மி மரணம் விஷ்ணுமதிமூர் நான் தமசுஷோ கலாஜேய சர்வாஸ்ரீ கலாத்மி வைராம் முமூஷ் டம் சாதி விமலம் மன சத சுவஸ்த தோரியா அவஸ்தாகலாயி மா எழுந்திருப்பது விழித்திருப்பது நினைவோடு இருப்பது மனதின் விருத்திகளோடு இருப்பது இவை நாளும் ஜாக்கிரத்தையின் கலைகள் என்றும் ஆசை பிரம்மம் சிந்தை விஷயங்களை பற்றிய ஞாபகம் இவை நாளும் ஸ்வப்னத்தின் கலைகள் என்றும் மரணம் ஞாபக மரத்தில் மூர்ச்சை தாமசமான நித்ரை இவை நாளும் சுசூக்தியின் கலைகள் என்றும் வைராக்கியம் முமூஷுப்பம் மனதின் விமலமான சமாதிநிலை இவைும் துரியத்தின் கலைகள் என்றும் சொல்லப்பட்டது இவைகளில் ஜாக்கிரத்தின் கலைகள் சகல குணங்களோடும் கூடியவதாய் கேவலம் சக்தி ஸ்வரூபமானவை என்றும் ஸ்வப்னத்தின் கலைகள் சிவசக்தி ரூபமானவை என்றும் சுசூக்தியின் கலைகள் சிவாத்மகம் என்றும் சொல்லப்பட்டன மூணு தூதி யாக பிரகரணத்தின் காமகலைகள் பதினாறு சொல்லப்பட்டிருக்கின்றன அந்தர தூதி பிரகரணத்தில் ஸ்ரீவித்தையின் பதினாறு கலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவைகளைத் தவிர பிந்து அர்த்த சந்திர ரோதினி முதலியவைகளை வெவ்வேறு கலைகள் இருப்பதாக ஸ்வச்சந்த பைரவம் முதலான கிரந்தங்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன நாலு இவ்விதமான கலைகள் யாவும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது அறுநூத்தி கலாநாதா மேலே சொல்லிய கலைகளுக்கெல்லாம் சுவாமினியாக இருப்பவள் சந்திரனுக்கு கலாநாதன் என்று பெயர் சந்திரமண்டலமே ஸ்ரீசக்ர ரூபமாக இருப்பதால் அம்பாளை சந்திர ரூபமாக இருப்பவள் என்று இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் அறுநூத்தி பதிமூணு காவ்யா லாபி காவியங்களுடைய ஆலாபத்தினால் விசேஷமாக சந்தோஷமடைகிறவள் காவியங்கள் என்பது வால்மீகி முதலான மகாகவிகளால் செய்யப்பட்ட பிரபந்த விசேஷங்கள் பதினெட்டு லட்சணங்களோடு கூடியவைகள் என்றும் சொல்லப்படும் இவைகளை கேட்பதில் அம்பாளுக்கு மிகவும் பிரியமென்று இங்கு சொல்லப்பட்டது அதாவது அம்பாளை கிரமப்படி உபாசனை செய்து அனுகிரகம் பெற்றவன் சிறந்த காவியங்களை செய்யும் சக்தியுடையவனாக ஆகிறான் என்று தாத்பரியம் இதையேதான் ஆச்சாரியாலும் சவிர்வா சசிமணிஷிலாங்க சகஜனி சிிந்தையக்தா பங்கிருச்சிவச்சோபிர்வ்வி வதன கமலா மோதமதுரை என்று சொந்தரலகரையில் சொல்லி இருக்கிறார்கள் அறுநூத்தி பதினாலு சச்சாமர ரானி சவியதக்ஷிண சேவிதா சாமரங்களை உடைய லக்ஷ்மி இவர்களால் முறையே இடது வலது பக்கங்களில் சேவிக்கப்பட்டவள் ஒன் லக்ஷ்மி தேவி அம்பாளுக்கு இடது பக்கத்திலும் சரஸ்வதி தேவி வலது பக்கத்திலும் இருந்து கொண்டு அம்பாளுக்கு வெண் வீசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அதாவது அம்பாளுடைய பக்தனுக்கு அவர்கள் இருவரும் கிங்கரர்கள் மாதிரி காத்துக்கொண்டு தங்களுடைய பூர்ண கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று தாத்பரியம் இதை ஆச்சாரியால் சரஸ்வத்தியாலுமியா விதிகரிச என்றுகரையில் சொல்லிருக்கிறார்கள் ரெண்டு சாதாரணமாக சவ்யம் என்றால் வலது என்ற அர்த்தம் ஆனால் இங்கு சொல்லப்பட்டபடி சில இடங்களில் இடது என்ற அர்த்தத்திலும் பிரயோகம் செய்யப்படும் இவ்விதமான பிரயோகமானது தனுர் மன்யே சவ்வே தரகரீ தம் ரதிபதே என்று சௌந்தர் அலகரையிலும் காணப்படுகிறது அறுநூத்தி பதினஞ்சு ஆதிசக்தி ஆதிசக்தியாக இருப்பவள் சகல ஜகத்தையும் உத்பாதனம் பண்ணுவதில் ஆதியாய் காரணபூத்தையாய் சக்தி ரூபிணியாக அம்பாள் இருப்பதால் ஆதிசக்தி என்ற பெயர் ஏற்பட்டது அமேயா அறுநூத்தி பதினாறு அளவிட முடியாத ஸ்வரூபத்தையுடையவள் அல்லது அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அளக்கும்படியான இதர வஸ்து யாதொன்றும் இல்லாதபடியால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் பிரம்மாண்ட வரணாஷ்டகே மேயம் சர்வம் உமா ரூபம் மாதா தேவோ மகேஸ்வரஹ லிங்க புராணம் ஆத்மா ஆத்மரூபிணியாக இருப்பவள் ஒன்னு இதனடுத்த நாமமாகிய பரமா என்பதனால் பரமாத்மாவை சொல்லப்பட்டதால் இந்த நாமமானது ஜீவாத்மாவை குறிக்கும் இந்த இரண்டு விதமான ஆத்மாவும் அம்பாள் தான் என்பதாக இந்த நாமங்களில் சொல்லப்பட்டது சகல ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவினுடைய அம்சங்கள் என்று சொல்லப்படும் விஷ்ணு லிங்காய் அக்னௌதாஸ்மிருதா ஜீவா சர்வே ததா சர்வா பரமாத்மா சம்மத லிங்க ஆத்மா தசாஷ்டமீ மூர்த்தி பரமாதனு மூணு இந்த அர்த்தத்தில் இந்த நாமத்தை ஆத்மேன நம என்றும் இதனடுத்த நாமத்தை பரமா பரமயாத்மனே நம என்றும் பிரயோகத்தில் சொல்ல வேண்டும் நாலு ஆத்மசப்தமானது பரபிரம்மத்தையே பரமாத்மாவையே குறிக்கும் யச்சாப்னோதி யத்தேத் தீர்த்தே அஞ்சு இன்னமும் ஆத்மசப்தமானது சரீரத்தையும் குறிக்கும் கௌரி சர்வாணி ராணிணாம்ஸ்ததா சர்வே சங்கராம் சாஸ்திதாக அதாவது ஷரீரங்களெல்லாம் அம்பாளுடைய ரூபங்கள் சரீரிகளெல்லாம் சிவாம்சர்கள் என்றும் சொல்லப்பட்டது ஆறு இவைகளைத் தவிர ஆத்மசப்தத்திற்கு மனஸ்வபாவம் திருதி புத்தி முதலிய அர்த்தங்களும் உண்டு ஆத்மா தேக மனோபிரம்மஸ்வபாவத் புத்திரூபமாக அம்பாள் சகல ஜீவராசிகளிலும் இருப்பதாக யா தேவி சர்விரூபே என்று தேவி மகாத்மியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அறுநூத்தி பதினெட்டு பரமா சர்வோத்கிருஷ்டமாக இருக்கிறவள் உண் அல்லது பரம் என்ற அபரிச்சின்னமான பிரம்மத்தை பரிச்சின்னமுடையதாக அளவிலடங்குவதாக செய்வதால் அம்பாளுக்கு பரமா என்று பெயர் ரெண்டு அல்லது பர என்ற சிவனுடைய மகாலட்சுமியாக இருப்பவள் பரமா மூணு நான்கு ரூபங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் அவைகளில் சர்வோத்கிருஷ்டமான பரம் என்ற ரூபத்தை இங்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லலாம் பரஸ்ய பிரம்மணோ ரூபம் புருஷ பிரி வே ருப்பே காலத்த பரம் பிரதனபுஷூரையுத்தம் திஷ்ணோ பரமம் பதம் பிரனபுருஷஸ் பிரவிபா கூபாணி ஸ்தி சர்வியே தவ விஷ்ணு புராணம் அறுநூத்தி பத்தொம்பது பாவனாகிரு பரிசுத்தமாக செய்யும் ஆகிருதி சரித்திரம் ஞானம் இவைகளையுடையவள் உண் அம்பாளுடைய பாத்தஸ்மரணையே சகலவிதமான பாபங்களையும் போக்கி பாவனமாக செய்யக்கூடியதென்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பூதாத்மாவை தபஸ் வித்யை இவை இரண்டும் பரிசுத்தம் செய்கின்றனவென்றும் புத்தியை ஞானம் பரிசுத்தமாக்குகிறது என்றும் கேத்திரஜனை ஈஸ்வரஜானது விசேஷமாக சுத்தி செய்கிறதென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கேத்ரஜ்வேஸ்வர்தி பரமாமத யாக்யவல்ய ஸ்மிருதி இதே மாதிரியாக அம்பாளை புண்ணிய கீர்த்தி புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா என்பதாக ஐநூத்தி நாற்பத்தி 584 ஐநூத்தி ஐம்பத்தி நாலு நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அறுநூத்தி இருபது அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி அநேக கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை உண்டு பண்ணியவள் அல்லது அநேக கோடி பிரம்மாண்டங்களை உடையவர்களின் ஜனனி என்று பிரித்து அர்த்தம் சொல்லலாம் இவர்கள் விராட் முதலியவர்கள் சோடசவிதமான விகாரங்களுக்குட்பட்டதும் பஞ்சிக்கு கிருதமான ஸ்தூலபூத காரியத்தை உடையதுமான பிரபஞ்சத்திற்கு பிரம்மாண்டம் என்று பெயர் இதற்கு அபிமானியாக இருப்பவர் விராட் இவ்விதமாக பிரம்மாண்டத்தில் இருக்கும் ஜீவன்களுடைய லிங்க சரீரங்களின் சம அபிமானியாக இருப்பவர் இவை இரண்டுக்கும் அவமானியாக இருப்பவர் சமராட் பிரதான் உபயம் சமிராட் அவ்விதமான விராட் முதலியவர்களின் ஜனனி என்று அம்பாளை இங்கு சொல்லப்பட்டது அறுநூத்தி இருபத்தி ஒன்னு திவ்ய விக்கிரக ரமணீயமான தேகத்தையுடையவள் அல்லது திவ்ய ஆகாஷத்தில் நடந்த விக்கிரஹா யுத்தத்தையுடையவள் அம்பாள் சும்பனோடு யுத்தம் செய்த போது இருவரும் பூமியை விட்டு கிளம்பி ஆகாஷத்தில் யுத்தம் செய்ததே தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு விக்கிரகம் என்றால் தேகம் பாகங்களின் விஸ்தாரம் முதலிய அர்த்தங்களும் உண்டு என்றும் சொல்லாம் ம என்றால் சிவகாமர் அவருடைய ஸ்திரீ பத்னி காரி அறுநூத்தி இருபத்தி கேவல ஸ்வரூபமாய் இருப்பவள் அதாவது எவ்விதமான தர்மத்தோடுமில்லாமல் ஏகாக்கினியாயிருப்பதால் இந்த பெயர் ரெண்டு அல்லது தத்விமுக்திஸ்து கேவலி என்ற சிவசூத்திரத்தில் பிரசித்தமாக சொல்லப்பட்ட ஞான ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் மூணு கேவலம் முழுவதிலிருக்கும் தன்மை நிர்ணயமான அர்த்தம் அவ்விதமாக இருப்பவள் அல்லது அவையோடு அபிந்தமாக இருப்பவள் கேவலா கேவலஞான பேதேஷாத் கேபல கிருஷ்ணயோக நிர்ணயித்தே கேபலம் புரோக்தம் கேபல விஸ்வகோஷம் நாலு அல்லது மேலே சொல்லிய கிளீம் என்ற காமராஜபீதத்தில் கேவலமாக இருப்பது அதாவது ககார லகாரங்களான வியஞ்சனங்களில் இல்லாதிருப்பது இதனால் பாக்கியிருந்தும் கேவலதுரிய ஸ்வரூபமான காமகலா ரூபிணி இந்த நாமத்தின் அர்த்தம் இதை பற்றி சொல்லும்போது எதிம் ஸ்ருணோத்யகம் ஸ்ருணோதி நகி பிரபேதாம் என்ற சுதிவாக்கியத்தின் தாத்பரியாவது கேவலம் காமகலையை உபாசி பவன் சுக்ங்களான சத்கர்மாக்களின் பலனான உத்தம லோகங்களை அடைய மாட்டான் ஆனால் நிர்குணஞானத்தினால் கிடைக்கும் லோகத்தை அடைவான் என்பது அதாவது காமராஜ பீஜத்தினால் திரிவர்க்கமான தர்மார்த்த காமங்களை அடைவான் என்றும் காமகளாட்சரத்தினால் மட்டும்தான் மோட்சத்தை அடைவான் என்றும் தாத்பரியம் அறுநூத்தி இருபத்தி நாலு குஹ்யா அதிரகசியமான அர்த்தத்தை உடையவள் உன்னை முந்திய நாமத்தில் கடைசியில் சொல்லிய அர்த்தத்தையே இந்த நாமத்திலும் இதனடுத்து வருவதிலும் சொல்லப்படுகிறது ரெண்டு குஹ்யா என்றால் குகையில் பிரவேசித்திருப்பவள் அதாவது அதிரகசியமான அர்த்தத்தோடு கூடியவள் மூணு குஹ்யா குஹாயாம் பவம் என்பதினால் ஜீவாத்மா பரமாத்மா இவர்களுடைய ஐக்கியமானது சொல்லப்பட்டது ருதம் பிந்தவு சுக்ரஸ்யோகே குஹாம் பரவிஷ்டே குஹாய் அவ்விதமான பலத்தை கொடுப்பதால் உபாசனா மார்க்கமானது குக்யம் என்றும் அவ்வித ஐக்கிய ரூபியான அம்பாளை குக்யா என்றும் சொல்லப்படும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கைவல்யமான பதவியை கொடுப்பவள் ஒன்று கைவல்யம் என்றால் தீட்சிதரவர்கள் ரத்னத்ரய பரீட்சையில் சொல்லி இருக்கிறபடி தர்மிமாத்ராபசேஷமான பரபிரம்மஸ்வரூபம் அதை கொடுப்பவள் என்றால் அவ்விதமான கைவல்யசரூபத்தைக் கொடுப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு மோட்சம் என்பது ஐந்து வகைப்படம் சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் சாயுஜ்யம் கைவல்யம் இவைகளில் முதல் நாலு பதங்கள் என்று சொல்லப்படும் இவை அனுசரித்து இந்த நாமத்தை கைவல்யத்தையும் பதங்களையும் கொடுக்க வள் என்று அர்த்தம் பண்ணலாம் மூணு விக்கிரகங்கள் முதலானவைகள் மூலமாக உபாசனை செய்வதினால் சாலோக்கியம் கிடைக்கும் அவைகள் மூலமாக வெளிப்படையாக ஆராதனை செய்யாமல் ஆயிரம் தன்னை தவிர்த்து வேறானதாக தேவதையை தனக்குள்ளாக உபாசனை செய்வதனால் சாரூபியம் கிடைக்கும் இதையே சாஷ்டிதா என்றும் சொல்லப்படும் இதில் தனக்கில்லாததான ஐஸ்வர்யாதி விசேஷங்களால் தனிப்பட்டதாக தேவதையானது பாவனை செய்யப்படுவதால் ரூபசாமியம் மட்டும் ஏற்படுகிறது இதற்கு மேல் உபாசிக்கப்படும் தேவதையின் ரூபத்தை தன்னுடன் ஏக்கீ இருப்பதாக பாவனை செய்து அதை போலவே சகுணமான தாத்தாத்மம் ஏற்படுவதான து சாயும் ஊ்பர் ஏதஸ்துக்களாக இருப்பவர்கள் தங்கள் தங்கள் ஆசிரமங்களில் இருந்து கொண்டு அந்த ஆசிரமத்திற்கு யுக்தமான தர்மானுஷ்டானத்தை செய்து வருவதால் சாமீபியம் ஏற்படும் இவைகளின் முதன் மூன்றை தாம் சிமான தைத்திரியுதி வாக்கியத்திலும் நான்காவதை तपस्रद्धे हुवस्यरण्ये இவைும் கர்மாவின் பலன்களாகவும் அனித்யமாகவும் ஒன்றை பொறுத்ததாகவும் இருக்கிறபடியால் அவைகளை பதங்கள் ஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் ஐந்து ஐந்தாவதான கைவல்யமோ ஞானத்தின் பலனாகவும் நிரதிசயமாக ஆனந்தத்தை லட்சணமாக உடையதும் நித்தியமாகவும் இருப்பது இதை பற்றி தைத்ரியாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மோட்சத்தில் சிச்சக்தியானது விற்திகளுடைய சம்பந்தமே இல்லாமல் தனக்குள்ளேயே பிரதிஷ்டடைந்திருப்பதாக கைபல்யம் ஸ்வரூபிரதி கடைசி யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு இவை எல்லாவற்றையும் சேர்த்து சுருக்கமாக ஆத்ம புத்திய கைவல்ய்ணு என்று சக்தி ரகசியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு இவ்விதமான கைவல்ய பதவியே சர்வோத்கிருஷ்டமானது என்றும் தன் பக்தனுக்கு கொடுக்கிறார் என்றும் நீலகண்டி தீட்சிதர் அவர்கள் சிவோத்கர்ஷ வெகு அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் பாக்கி தன்னால் கொடுக்கக்கூடிய லட்சுமி முதலிய வேதங்கள் எல்லாவற்றையும் விஷ்ணு பிரம்மா முதலானவர்களுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய ஆகாசரூபமான வஸ்திரத்தையும் தேவர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் கேவலமாக இருக்கும் நிலையில் தன் பக்தன் தன்னையண்டி வந்தபோது வேறு ஒன்றும் கொடுப்பதற்கு இல்லாதிருப்பதையே யோசித்து தயாநிதியான பரமசிவன் கைவல்யத்தையே அவனுக்கு கொடுத்தாராம் கேவலம் என்றால் மிகவும் இழிவானதையும் குறிக்கும் தத்தீரிஷ வேசிஷா தயிஷவாசோ கீதம் சுரேகூத்தயமி தகம் கேவல இலோசியதான் நிதி கலயத்தை கைவலியமே வாத்திநா மம்தயே நா அறுநூத்தி இருபத்தாறு திரிபுரா மும்மூர்த்துக்கு முந்தியும் இருப்பவள் உண் பிரம்மா விஷ்ணு ருத்தன் இவர்கள் மூவருக்கும் முன்னதாகவும் ஆதி காரணமாகவும் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டது இதிலிருந்து சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு பூர்வமாகவும் அதீதமாகவும் இருப்பதையும் சொல்லப்பட்டது மூர்த்தி திரயாபி புராதனத்வத் தத் அம்பிகாஸ் திரிபுரே தினாம ரெண்டு மும்மூன்றாக இருப்பவை எல்லாம் திரிபுரங்கள் என்று சொல்லப்படும் இவைகளிலெல்லாம் அம்பாள் இருப்பதாகவும் இவற்றிற்கெல்லாம் அதித்தமாகவும் இருப்பதாகவும் இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது சிருஷ்டி ஸ்திதி லயம் சத்வரஜ்தமஸ்வாக்பவாதி பீஜத்ரயம் அக்னி சூர்யாதி ஸ்ரீவித்யா கண்டத்ரயம் ஸ்ரீசக்ரத்தின் கோணத்ரயம் ரேகாத்ரயம் பூபுரத்ரயம் பூலோகாதி ஜகத்ரயம் ஜலாந்தராதி பீடத்ரயம் இடா முதலான காலிகாபத்தில் திரோணம் மண்டலம் சாஷாம் ஷிங்க மந்திரோபித்திரோ தூபத்தயம திரிவி குண்டலீஷ் திரிதேவம் யாத்திரிபுரா மென்று சொல்லப்பட்டிருக்கிறது திரிமூர் சர்ச்ச பூராய் மய்ச்சியிலோ அபிபூரம்யிபுமா தேவா திருத்தையும் தயிகோதா சிம் திரு ாலும்ணங்கத்தவள்ிமூர்த்தி பிரம்மாதிமூர்த்தி திரயரூபமாயிருப்பவள் அல்லது மூன்று வயதுடைய கன்னியாரூபம் இருப்பவள் என்றும் சொல்லலாம் திரிமூர்த்தி ஸ்தூத்ருவர்ஷாஸ் ரெண்டு ஒரே சத்வ ரஜஸ்தமோ குணங்களான அம்பாளுடைய சுக்ல ரத்தமிஸ்ரணத்ரயங்களை உடைய மூர்த்தித் திரய ரூபமாக இருப்பவள் திரிமூர்த்திகி இவற்றில் மந்திரோத்தரம் ஸ்வரூபம் முதலியவைகள் தந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன மூணு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வாமா ஜேஷ்டா ரவுத்ரி இச்சா ஜான கிரியா இம்மாதிரியான மூர்த்தித் திரயங்களாக அம்பாள் இருப்பது இங்கு சொல்லப்பட்டது நாலு ஒரு சமயம் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவருடைய திருஷ்டியின் சேர்க்கையிலிருந்து திவ்யர் ஒரு குமாரி உண்டானதும் அவர்கள் ஸ்தோத் செய்ததின் பேரில் அந்த குமாரியானவர் அவர்கள் வேண்டுகோளுக்கு சேர்க்கையோடு கூடியிருந்த பிரித்து முறையே பிராம்கி வைஷ்ணவி என்ற சக்திகளாக மாறி ஸ்வேதமந்தா நீல பர்வதங்களில் தபஸ் செய்ய போனதாக வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூர் திரை குருதேவி முதா அக்கோத் திரிவிஷி தம் ரம் திருஷ்ணா திரிமூர்வா எஷா திரிமூஷ்டய சிந்தாந்தேத்த பராமம்ஸிஷை ரஜசீ வைஷ்ணவீ பரிக்கீத்திருஷ்ணமீ ரௌதிரீதேவீ பிரீர் பரமாத்மாயா ஏக ஏத் திருத்த தக்கபடி இருக்கும் அம்பாளுடைய ரூபவர்ணங்களை சாம்பவி வித்யா ஷாமா என்ற கௌடபாத சூத்திரத்திலும் சாம்பவீ சுக்லூபா விக்தூபிகா ஷாமா ஷாமூபா என்று தேவிதத்திலும் சொல்ல பட்டிருக்கிறது அறநூற்றி தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள் ஒன்று என்றால் ஜாக்ரத் ஸ்வப்ன சுசூக்தி என்ற அவஸ்தைகளை குறிக்கும் ரெண்டு என்றால் மூன்றோடு கூடிய பத்து அதாவது பதிமூன்று விஸ்வே தேவர்களையும் குறிக்கும் மூணு மூன்று தடவை பத்து அதாவது முப்பது திரிதசம் இதனால் மூன்றை முப்பத்தி மூன்று தேவகணங்களை குறிக்கப்பட்டதாகவும் சொல்லலாம் முப்பது மூன்று அக்ஷரங்களின் சேர்க்கையான ரூபாயிருப்பவள் வாகீஸ்வரி காமேஷி காமரூபிணி சக்தி பீஜே பராசக்தி இச்சை வசிவரூபிணி ஏவம் தேவி திரையும திரிபுர சுந்தரி வாமகேஸ்வராந்தரம் இரண்டு திரக்ஷரி சுத்த வித்யா குமாரி என்ற கௌடபாத சூத்திரத்தின் படி பிரக்ஷரி என்பது சுத்த வித்யை குமாரி பாலை என்று அர்த்தம் மூணு தத் ஏதத் திரைய்சரம் கிருதயம் தத ஏதத் திரைய்சரம் சத்தியம் என்ற சுதி வாக்கியங்களின் படி திரக்ஷ என்றால் ஹயம் சத்யம் என்று அர்த்தம் நாலு ஷட்பராணங்களில் சொல்லப்படும் அ இ என்ற சப்தங்களால் பலவிதமான முடிவாகவுடைய யுகாட்சர மாசாட்சர நித்யாட்சரங்களின் சேர்க்கைக்கு என்று பெயர் இவ்விதமான அக்ஷர சேர்க்கையினால் ஏற்படும் அம்பாளுடைய நாமங்களை பற்றி ஆயி பல்விதை பரஸ்பரை திவிமா காத்தியை கஷந்தகைரத கஷந்தை தைஸரே நாமா திரிபுர கலு யந்தாச்சே தேவியோ பைரவ பத் என்று உடையவள் ஒன்று திவ்யம் என்றால் தேவ லோகத்தில் இருப்பது என்று அர்த்தம் ஆகவே தேவலோகத்திய ஹரிசந்தனாதிஷங்களின் பரிமளத்தை சொல்லப்பட்டது ரெண்டு அம்பாள் கந்தாட்டியாக இருப்பது ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது கந்தத்வாராந்து தர்ஷாம் மூணு அம்பாள் சாமான்யமான ராஜாக்கள் மாதிரி பூமியில் இருக்கும் பக்தர்களால் சூழப்பட்டவள் அல்ல என்றும் தேவலோகத்தில் இருக்கும்படியான தேவாதிகளான சேத்தன வஸ்துக்கள் இவற்றால் முற்றிலும் சூழப்பட்டிருப்பவளாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் நாலு சம்யா திவ்யம் என்ற யோகசூத்திரத்தின்படி சிரவணேந்திரியமான காது ஆகாசம் இவைகளுடைய சம்பந்தத்தில் சம்யமத்தோடு ஏகாக்கிரமான முயற்சியோடு இருக்கும் யோகிக்கு திவ்யமான ஸ்ரோத்ரம் அதாவது கேட்கும் சாமர்த்தியம் ஏற்படும் அந்த மாதிரியே பாக்கி இந்திரியங்களுக்கும் இவ்விதம் திவ்யமான கந்தங்களை அறியும்படியான சக்தியானது யோகிகளால் அம்பாளுடைய அனுகிரகத்தின் பேரில் ஏற்படுவதால் இந்த பெயர் வந்தது என்றும் சொல்லலாம் அறுநூத்தி சிந்தூரத்தினால் இடப்பட்ட திலகத்தால் அலங்கரிக்கப்பட்டவள் ஒண்ணு இரத்த சிவப்பு நிறமுள்ள சூர்ணம் குங்குமம் கோரோஜனை இவைகளுக்கு சிந்தூரம் என்று பெயர் ரெண்டு திலகம் என்றால் முன்னுச்சிமை இருக்கும் பெயர் இந்த அர்த்தத்தில் சிந்தூரம் திலகம் இவைகளோடு கூடிய மனோகரமான ரூபத்தை உடையவள் என்று சொல்லலாம் திலக்கம் சித்ரகே பிராகுர் லலாமே திலகே விஸ்வகா மூணு சிந்தூர திலகம் என்றால் யானைக்கும் ஜீவித்திருக்கும் பதியோடு கூடிய ஸ்திரீக்கும் பெயர் இவர்களால் சூழப்பட்டிருப்பவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் ஹேமஸ் சந்திரஹா நாலு மேலே சிந்தூர திலகம் என்ற பதத்திற்கு சொல்லிய அர்த்தத்தை ஒட்டி யானையே போன்ற நடையுள்ளவள் கஜகாமினி சாமஜகாமினி என்று அர்த்தம் சொல்லலாம் தவிரவும் ஸ்திரீகளால் பூஜிக்கப்பட்டவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் நந்தகோகுலத்தில் கோபஸ்திரீகள் தங்களுக்கு கிருஷ்ண இருக்கும்படியான பிரியத்தின் காரணமாக அவருடைய விரகத்தை சகிக்க முடியாதவர்களாய் அதின் தீவிரமான தாபத்தினால் போக்கடிக்கப்பட்ட அசுபங்களை உடையவர்களாய் துசகேஷ்டீவிர அம்பாளை சரணடைந்து பூஜித்து காத்தியாயினி மகா மாயே மகா யோகிங் யதீஸ்வரி நந்தகோபுதம் தேவி பதிம் மே குரு என்று வேண்டிக் கொண்டு பேரில் தங்கள் மனோர்தத்தின் பூர்த்தியை அடைந்த விற்தாந்தமானது விஷ்ணு சொல்லப்பட்டிருக்கிறது அதிலேயே ருக்மிணியானவள் தான் சொல்லிய நிப்பியம் கிருஷ்ணன் வருவதற்கு தாமதமாகவே துர்பகாயி மே தா தா நானுலோ என்று வருத்தப்பட்டும் பவானி பாத பல்லவம் என்றபடி அம்பாளைஸ்வரன் அடைந்து ஆராதித்து அதனால் தான் சித்தியை அடைந்த விற்தாந்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது அறுநூத்தி முப்பத்தி மூணு உமா உமா என்ற பெயரைவள் அம்பாளுடைய இந்த நாமமானது விசேஷமான மகிமை உடையது ரெண்டு உகாரமானது சிவவாச்சகமான அக்ஷரம் மா என்றால் லக்ஷ்மிக்குப் பெயர் ஆகவே சிவனுடைய சௌபாகிய ரூபிணியாக இருப்பவள் என்று சொல்லலாம் மூணு அல்லது பரமசிவனை மாற்றி பரிச்சின்னமாகச் செய்பவள் அதாவது அகண்டமான பரபிரமத்தை அளவிலடங்கும்படியாகச் செய்பவள் என்றும் சொல்லலாம் நாலு உமா என்ற பதத்திற்கு அதசி அதசி காந்திஷு உமாசிதி அர்த்தங்களும் உண்டுவிதங்களான ரூபங்களோடுிருப்பதால் உமா என்று பெயர் சர்வ பூதேஷு காந்திரூபேணு ஊ என்பது கூப்பிடும் போதும் என்பது தடுக்கும் போதும் உபயோகிக்கப்படும் பதங்கள் அம்பாள் ஹிமவானுக்கு புத்திரியாக பிறந்த பிறகு ஒரு சமயம் கடுமையான தபஸை செய்த ஆரம்பித்த போது தன் தாயாரான மேனையால் கூப்பிடப்பட்டு அவ்விதமான தபஸ் செய்வதிலிருந்து தடுக்கப்பட்ட விரத்தாந்தமானது காளிகா புராணம் பிரம்மபுராணம் பத்ம புராணம் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது निराहारा उमा ம தீ அப்பமேத்திய தவத் சாோக்வா மாத்திராவிச்சரச்சாரி தினம்னோகோ விஜாத்த சுர்பூஜித்தரிஷா திவ்ய வாகப்பவின உ ஆ உ என்றால் உாள்ித்தி அவ்விதமாக ரூபத்தையுடையவள் சதாசிவாப்போபனா உத்தமச்சி வமாமி ஏழு பிரணவத்தினுடைய அம்சங்களான அகார உகார மகாரங்கள் விஷ்ணு சிவ பிரம்மாக்களை குறிக்கும் இந்த மூன்றும் சேர்ந்து உமா என்ற பதம் ஆகிறபடியால் திரிமூர்த்தி ரூபத்தை உடையவள் அம்பாள் என்று இந்த நாமத்தினால் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் இவ்விதமாக பிரணவத்திற்கு சொல்லப்படும் எல்லா அர்த்தங்களையும் இந்த நாமத்திற்கு சொல்லலாம் எட்டு இந்த காரணத்தினால் இந்த உமா என்ற பதமானது தேவி பிரணவம் என்பதாக சாஸ்திர ரகசியம் தெரிந்த அவர்கள் சொல்லுவார்கள் சிவப்பிரணவத்தில் அகார உகாரங்களும் என்று பரமசிவன் தேவியை பார்த்து சொன்னதாக லிங்க ஓம் க என்று மகா வாசித்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்போது சகல பிராணிகளும் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்களுடைய ஹிருதத்தில் அநாகத என்று சொல்லப்படுவதும் அகார உகாரம் அகாரங்களான இம்மூன்று மாத்திரைகள் தனியாக இல்லாததும் பிரணவநாதத்தின் பாகமானதும் சப்த பிரம்மாத்மகமானதும் எப்போதும் உச்சாரணம் பண்ணப்படுவதும் ஹயக கமலத்தில் தகராகாச ரூபமாயிருப்பதுமான சிவனுடைய சிறச ிருக்கும் பிந்து ரூபமான இந்து கலைக்கு உமா என்று பெயர் என்பதாக சொல்ல படும்ப்துத்தீநோச்சாரிருத்யம்ைலோக்கியூதானாம் உமே தீந்து மகாபாசிஷ்டம் இதையே வாயவீய சங்கிதையில் ஓம்காரமே பிரம்மம் என்பதாக சொல்லி அதன் அவயவங்களையும் சொல்லிவிட்டு அர்த்தமாத்ராத்ம கோநாத்தூயதே லிங்கமூர்த்தினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹம்சோபநிஷத்தின் ஜீவனான ஹம்சத்தின் விருத்திகள் ஹிருதய கமலத்தில் இருப்பதை சொல்லிவிட்டு அதன் ஜாக்ராதி அவஸ்தா பஞ்சகத்தை பற்றி சொல்லும்போது ஜீவனானது தகராகாச ரூபிணியான லிங்கத்தை அடையும் போது என்றும்மலத்தில் ஏற்படுகிறது என்றும் சோபாகத்தில் இருப்பதான மேலே சொல்லபடி உமா ரூபமான நாதத்தில் லயமடைந்ததால் துரியாதீத அவஸ்தை ஏற்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற சிவசூத்திர வசனத்தின் படி பரபைரவாவத்தை அடைந்த யோகிகளுடைய இச்சாசக்திக்கு உமா என்று பெயர் பரபைரவாம்பு பதினொன்று உமா தேவிநாயபடி விநாயக பீட்டத்திலும் உமா சிந்துவனே நாம்னா என்றபடி சிந்துவனத்தில் அதிஷ்டானமாயிருக்கும் அம்பிகா ரூபத்திற்கும் உமா என்று பெயர் பன்னெண்டு உமா ஷட்வார்ஷிகி மதா என்றபடி ஆறு வயதுள்ள கன்னியகா ரூபமாயிருப்பவள் உமா அறுநூத்தி முப்பத்தி சைலேந்திர தனயா பர்வதராஜனான ஹிமமானுடைய பெண் ஒன்று அம்பாளுக்கு பார்வதி ஹைமவதி கிரிஜா முதலான பெயர்கள் இந்த காரணத்தால் ஏற்பட்டன ஜாதா சைலேந்திர கேகேசா சைல தேவி புராணம் அறுநூத்தி கௌரி கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருப்பவள் ஒன்று தங்கம் போன்ற நிறத்திற்கு கெளரவர்ணம் என்று பெயர் அம்பாளுடைய தேகமானது கௌரவர்ணமாக இருப்பதினால் கௌரி என்று பெயர் என்பதாக கெளரி கெளராங்க தேகத்வாத் என்று மகாபாசிஷ்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு கெளரம் என்றால் வெண்மையான நிறத்திற்கு பெயர் அம்பாள் தக்ஷனுடைய புத்திரியாக பிறந்து பிறகு அந்த சரீரத்தை வெறுத்து அதை யோகாக்னியினால் நாசம் செய்து ஹிமமானுக்கு புத்திரியாக அவதரித்த அம்பாளுடைய சரீரமானது ஷங்கு மல்லிகைப்பூச்சம் இவை போல்ளுப்பாக இருந்ததினால் கௌரி என்று பெயர் வந்ததாக தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோகா துயா தக் புனர் நதிக்கும் பத்து வயதுள்ள கன்னிகைக்கும் கௌரி என்று பெயர் வருடைய பத்னிக்கும் கௌரி என்று பெயர் இந்த ரூபங்களாக அம்பாள் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் நாலு காஞ்சியகுப்ஜே ததா கௌரி என்ற பத்ம புராண வசனத்தின்படி காஞ்சியகுப்ஜ பீட்டத்தில் அதிர்ஷ்டானமாயிருக்கும் அம்பாளுக்கு கௌரி என்று பெயர் அறுநூத்தி முப்பத்தி ஆறு கந்தர்வ சேவித விஸ்வாபசு முதலான கந்தர்வர்களால் சேவிக்கப்பட்டவள் ஒன்று கந்தர்வம் என்றால் குதிரைக்கு பெயர் இந்த அர்த்தத்தில் அம்பாளுடைய சதுரங்க சைன்யத்தில் குதிரைப்படைகளுக்கு எஜமானியான அஸ்வாரூடா தேவியின் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு திவ்யமான தேவலோகத்திய கவனத்திற்கு கந்தர்வம் என்று பெயர் அதனால் சேவிக்கப்பட்டவள் என்றும் சொல்லலாம் அறுநூத்தி முப்பத்தி ஏழு சகல பிரபஞ்சத்தையும் தன் கர்ப்பத்தில் உடையவள் ூத்தி முப்பத்தி ஸ்வர்ணகர்பா ஸ்வர்ணத்திலிருந்து உண்டானவள் ஒண்ணு அல்லது ஸ்வர்ணத்தை கர்ப்பத்தில் உடையவள் ஸ்வர்ணத்தையே கர்ப்பமாக உடையவள் என்றும் சொல்லலாம் இதனால் ஹிரண்ய கர்ப்பருக்கு பெயர் உண்டானதாக வாயு புராணத்தில் ரெண்டு அரணங்கள் என்று மாத்ருகைகளுக்கு பெயர் அந்த அர்த்தத்தில் அர்ணங்களுக்கு கர்ப்ப சோபனத்தை கொடுப்பவள் அதனால் பிரதிபாதிக்கப்பட்டவள் என்றும் சொல்லலாம் மூணு இதே அர்த்தத்தில் ஸ்வர்ணா சோபனமான மந்திரங்கள் யாருடைய கர்ப்பத்தில் இருக்கின்றனவோ அவள் ஸ்வர்ண கர்ப்பா என்றும் சொல்லலாம் அறுநூத்தி முப்பத்தி அவரதா அசுரர்களை கண்டிக்கிறவள் ஒன்னு அவரர்கள் என்றால் அனார்யர்கள் அசுரர்கள் அல்லது காந்தியோடு கூடிய பற்களை உடையவள் என்று சொல்லலாம் அறுநூத்தி நாற்பது வாக்குகளுக்கெல்லாம் சுவாமினியாக இருப்பவள் சகலவிதமான வாக்குகளுக்கும் அம்பாளுடையதே என்பதாக என்று ஆச்சாரியால் சௌந்தர்யலகரில் சொல்லிருக்கிறார்கள் அறுநூத்தி நாப்பத்தி ஒன்னு தியானகம்யா தியானத்தினால் அறியக்கூடியவள் தியானம் என்பது சித்தத்தின் விருத்திகளை நிரோதம் செய்து பாவனை செய்வது இதனால் அம்பாளை அறியலாம் என்று ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அளவிட முடியாதவள் அதாவது தேசம் காலம் முதலிய அளவுகளுக்கு அடங்காதவள் எப்பொழுதும் எவ்விடமும் இருப்பவள் என்று தாத்பரியம் பரிபூர்ண ஸ்வரூபத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஞானத்தை கொடுப்பவள் ஒன்று அதாவது கைவல்லியத்தை கொடுப்பதினால் விருப்பப்படுவதான ஞானத்தை கொடுப்பவள் என்று அர்த்தம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால் தான் இவ்விதமான ஞானம் ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தஸ்வகாரோபனிஷத்தில் तस्मिन् स्त्रिया தமின் ஆகே ஸ்ரக்சோபுமாவீம் ஹே வாச்சி ப்ரமேதி முதலான இடத்திலும் ஸ்கந்தத்தில் ஈதீ பரமா விதா பிரூன தேவஹி தே என்றும் சூதசம்ஹிதையில் வித்யா ரூபா யா சிவா வேத வேந்தானந்தூபா தஸ்யவாஷர்வலோகை பக்தியை அம்பிகா யா பிரசாதாத் என்றும் இதை சொல்லப்பட்டிருக்கிறது அவித்தியினால் சூழப்படுவதற்கும் ஞானத்தினால் மோட்சமடைவதற்கும் அவாழ் காரணம் என்று சொல்லப்படும் ரெண்டு அல்லது வேதபாவத்தை கொடுப்பதான அஞ்ஞானத்தை நாசம் செய்பவள் என்றும் சொல்லாம் இவ்விதமான ஞானத்தை பந்தம் என்பதாக ஞான என்ற சிவசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பகிர்முகமான விஷயங்களில் உண்முகமாக செய்து அதனால் ஏற்படும் அந்த சுகத்தினால் அறியப்படுவதும் ஆத்மாவாக இல்லாத வஸ்துக்களில் ஆத்மபாவத்தை கொடுப்பதுமான ஞானத்தை போக்கடித்து உண்மையான ஞானத்தை அம்பாள் கொடுப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஞான விக்கிரக ஞானத்தையே அதாவது சர்வஜ க்தம் ஞானாத்மகமாக இருப்பதால் இவ்விதமான பெயர் ஏற்பட்டது ேயோ விஷ்ணு புராணம் ரெண்டு விக்கிரகம் என்றால் விஸ்தாரம் என்றும் அர்த்தமுண்டு அம்பாளுடைய அனுகிரக விசேஷத்தினால் ஞான விஸ்தாரம் ஏற்படுவதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சர்வ a uh -huh. எல்லா உபனிஷத்துக்களாலும் நன்றாய் அறியப்பட்டவள் வேதங்களுக்கு ஞான முடிவானதாலும் அவைகளை வேதாந்தங்கள் வேத சிரோபாகங்கள் என்று சொல்லப்படும் அவைகளில் அம்பாளுடைய பரபிரம ஸ்வரூபமானது பிரதிபாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது ஏஷா திரிசக்தி ருதிஷ்டா நய சித்தாந்த ஏஷா ஜானாத்மிகா சக்தி சர்வ வேதாந்த காமினி வராக புராணம் அறுநூத்தி நாற்பத்தி வரூபிணி சத்தியம் ஆனந்தம் இவையே தன் ரூபமாக உடையவள் ஒன்னு சத் என்பதானது எப்போதும் இருப்பது அழிவில்லாதது அவ்விதமாகவும் ஆனந்தமயமாகவும் அம்பாளுடைய ரூபம் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு சிலர் இந்த நாமத்தை சத்யா ஆனந்த ஸ்வரூபி என்று இரண்டு நாமங்களாக பிரித்து பதிலாக அமேயா அறுநூத்தி ஆத்மா அறுநூத்தி என்ற நாமங்களை அமேயாத்மா என்று சொல்லுவார்கள் 3. சத்யா என்பதனால் என்ற ஸ்ருதி வாக்கியத்தின்படி பிராணன் அன்னம் ஆதித்யன் என்பவையும் குறிக்கப்படும் நாலு சத்துக்கள் பிரியமாக இருப்பவள் என்று சொல்லலாம் அல்லது சத்யபாமா ஸ்வரூபியா இருப்பவள் என்றும் சொல்லலாம் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ரோபாமுத்ரையினால் பூஜிக்கப்பட்டவள் ஒன்று லோபமுத்ரை என்பவள் அகஸ்தருடைய பத்னி அம்பாளுடைய உபாசகஸ்ரேஷ்டர்களில் ஒருவள் என்றும் ஸ்ரீவித்தியையின் பேதங்களில் ஒன்றான ஆதிவித்யை என்பதில் ரிஷி மந்திரதஷ்டா என்றும் ஏற்கனவே வந்த மனுவித்யா சந்திரவித்யா முதலிய நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய பக்தர்களின் முக்கியமானவள் என்பதாக அம்பாளாலேயே சொல்லப்பட்டதாக ஸ்ரீ லலிதா சொல்லப்பட்டிருக்கிறது பத்யன்யலோபா முத்ரா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 ரெண்டு இதனால் அம்பாளிக்கே லோபாமுத்ரா என்ற பெயர் இருப்பதாக திரிபுரா சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அகஸ்தோபியா முத்ரா பரமேஸ்வரே பிரசன்னோபா முத்ரே தி யதே இந்த மாதிரி அர்த்தத்தில் இந்த நாமத்தை லோபாமுத்ரா அர்ச்சிதா என்று இரண்டாக பிரித்து சொல்லுவதும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது மூன்று அல்லது லோபா முத்ரா எனப்படும் வித்யையின் மூலமாக உபாசிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லலாம் ீலையாகவே நிர்மாணம் செய்பவள் அதாவது அவ்வளவு அநாயாசமாக செய்பவள் என்று தாத்பரியம் இதையே சக்திசூத்திரத்திலும் விதிவிஷ்ணுமுகாம்திதிநாசேஷுபியநீஸ்வர ஜகதம்பயம் கிரமக்ஷணமுத்ல புஷ்பஞ்சிக என்று பாஸ்கரோடைய தேவீஸ்தவத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அறநூத்தி நாற்பத்தி ஒம்போது அத பிரரால் பார்க்க முடியாதவள் அதாவது மாம்சக்ஷூஸ் முதலியான இந்திரியங்களுக்கு அகோச்சரமாக இருப்பவள் என்று தாத்பரியம் ந திருஷ்டே திரஷ்டாரம் பசேத் ஸ்ருதி இதையே தேவி பாகவதத்தில் மூன்றாவது ஸ்கந்தத்தில் நிர்குணஸ்யமுனே ரூபம் நபவே திருஷ்டி கோச்சரம் என்று ஆரம்பித்து நிர்குணா துர்கமா சக்தி நிர்குண்புமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறுநூற்றி ஐம்பது துருஷ்ய ரஹிதா பார்க்கும்படியான வஸ்துக்களில் சம்பந்தம் இல்லாதவள் அதாவது அம்பாள் பரமார்த்திகமான ஸ்வத்ரூபமாக இருப்பதால் வியாபகாரிகமான அழிவுள்ள சேர்க்கை யாதொன்றும் கிடையாது என்று தாத்பரியம் அல்லது நிர்விஷயமான சம்பித்ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் அறநூத்தி ஐம்பத்தி விசேஷமான அறிவோடு கூடியவள் அல்லது அறிய முடியாத சொரூபத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் விஜாதாரம் அரேகேனி ஸ்ருதி அறநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தெரிய வேண்டியது ஒன்றுமில்லாதவள் அதாவது அம்பால் சத்வஜையானபடியால் அறிய வேண்டியதான பதார்த்தரம் யாதொன்றுமில்லை என்று தாத்யம் ரெண்டு அல்லது பரமாத்மிகமான சத்தாக இருப்பதால் அம்பாளை அறிவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம் கஸ்மாத் நித்யா சோட்டசிகா வர்ணம் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு யோகினி யோகஸ்வரூபமாக இருப்பவள் அறுநூத்தி ஐம்பத்தி யோகத்தை கொடுப்பவள் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு யோகியா யோகத்திற்கு தகுந்தவள் ஒன்று யோகம் என்பது ஏகத்துவமான ஐக்கியமான பாவனை அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதாலும் அதை தன் பக்தர்களுக்கு கொடுப்பதாலும் அதனால் அறியப்பட்ட சொரூபத்தோடு இருப்பதாலும் இம்மூன்று நாமங்களும் ஏற்பட்டன மனதுள்பட்ட ஞானேந்திரியங்களெல்லாம் அடக்கி க்ஷேத்ரஜ பரமாத்மாக்களுடைய ஏகதத்துவத்தை பாவனை செய்வதானது யோகம் என்று சொல்லப்படும் ஞானேந்திரியாணி சர்வாணி யோகேத்த பரமாத்மனோ விஷ்ணுபுராண யோக சித்தவருத்தி நிரோதஹாம் யோக சூத்திரம் இதனால் துக்கத்தினுடைய செயற்கையே இல்லாமல் போய்விடுவதாக தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம் என்று கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு யோகம் என்பது மந்திர லய ஹட்ட ராஜயோகங்கள் என்று நாலு பிரிவினை உடையது ராஜயோகமானது திரும்பவும் சாங்கிய தாரக அமனஸ்கமென்று மூன்று பிரிவுகளை உடையது இவைகளின் விபரங்களை யோக சாஸ்திரங்களில் பார்த்து கொள்ளவும் 2. ஜோதி சாஸ்திரத்தில் மங்களா முதல் சங்கடா வரையில் பெயருள்ளவர்களுக்கும் இருபத்தி ஆறு ஒருமுறை பரிவர்த்தனம் செய்கிறவர்களுக்குமான யோகினிகள் இருப்பதாக சொல்லப்படும் இவர்கள் ரூபமாகவும் மந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படும் டாக்கினி முதலான யோகினிகள் ரூபமாகவும் அம்பாள் இருப்பதால் யோகினி என்று பெயர் நாலு யோகம் என்றால் விஷயங்களுடைய சம்பத்தையுடைய போகத்திற்கு பெயர் அந்த அர்த்தத்தில் போக்தா போகப் பிரதன் போக்யம் இந்த மூன்று நாமங்கள் முறையே குறிக்கும் போகத்தை பற்றிய இம்மூன்றும் பிரம்மத்தின் சரூபம் என்பதாக போக்தா போகியம் பிரேரிதாரம் என்றுதாஸ்வத்தரோபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு மாயை என்பது பிரதானம் என்றும் சுதந்திரம் என்றும் சாங்கியர்கள் சொல்லுகையில் வேதாந்திகள் அதை சிவனுடைய சக்தி என்றே சொல்வார்கள் இதனால் சக்தியானது என்பது ஏற்படுவதாக பிரகாஷாத்ம ஸ்ரீசரனால் தனது விவரணத்தில் சொல்லி இருக்கிறார்கள் இவ்வித சக்தியானது சத்வ ரஜஸ்தமோ குணங்களை இந்த குணங்கள் ஒன்றையொன்று அடக்கி மேலிட்டிருக்கும் ஸ்வபாவடையவைகள் ரஜஸ்தம இதனால் சக்தியானது மூன்று விதமாக முடிவடைகிறது ரஜஸ்தமஸ் இவை அத்தியந்தம் அடங்கி சத்துவமே மேலிட்டிருப்பது ஒன்று கொஞ்சமாக வெளிப்பட்ட ரஜஸ்தமோ குணங்களில் மலிவான சத்வத்தோடு இருப்பது இரண்டாவது அத்தியந்தமாய் அடக்கப்பட்ட சத்வ ரஜோகுணங்களை உடையதாய் கேவலம் தமோமயமாயிருப்பது மூன்றாவது இம்மூன்றில் முதலாவதுடன் சக்தி இருக்கும்போது சித் ஈஸ்வரன் என்ற பெயர்களோடு போகப்பிரதமாயிருப்பதால் யோகதா என்று சொல்லப்படும் இரண்டாவதுடன் இருக்கும்போது ஜீவன் என்ற பெயருடன் போக்திரியாக இருப்பதால் யோகினி என்று சொல்லப்படும் மூன்றாவதுடன் இருக்கும்போது ஜடவஸ்துவென்ற பெயருடன் போக்கியமான வஸ்துவாக இருப்பதால் யோகியா என்று சொல்லப்படும் இம்மூன்றையுமே இந்த மூன்று நாமங்களில் முறையே சொல்லப்பட்டிருக்கிறது சாமரஸ்யத்தை சேர்க்கையை யோகம் என்று சொல்லப்படும் இரண்டு அல்லது நித்ரையானது ஆனந்தத்தை கொடுப்பதால் சொல்லப்படும் ஆகையால் அதற்கே யோகானந்தா என்றும் பெயருண்டு அதுவே தேவியின் ரூபம் என்றும் சொல்லப்படும் ீூதூபேணி தேவிமஹாத்மென்று ஆரம்பித்து தேவஸ்வீ தரண நானியோ நாராயணா சகி சதாசிவியைஷா மாயா விஷ்ணோசரீரைஷா நாராயணமுகே திரு கமலோச்சனோகல் காலேனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூணு அம்பாளுடைய யோகநித்ராஸ்வரூபமானது தேவி மகாத்தியம் பிரதம சரித்திரத்தில் விசேஷமாக வர்ணிக்கப்பட்டிருப்பதை பார்க்கவும் இந்த ரூபமான தேவியின் அனுகிரகத்தால் விஷ்ணுமானவர் மது கைட்டபர்களை சமகாரம் செய்ததால் அம்பாளுக்கு மது கைட பக்னி மது கைட பிரசமணி மது கைட்டப வஞ்சனி என்பதான நாலு அல்லது யோகானந்தர் என்று பெயருடைய நரசிம்மூர்த்தியின் ரூபத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் அஞ்சு சிலர் இந்த நாமத்தை அயோகா நந்தா என்று இரண்டு நாமங்களாக பிரித்து அதற்கு சரியாக மோகினி முக்கியா என்ற நாமங்களை ஒரே நாமமாக சொல்லுவார்கள் இந்த பிரிவை அனுசரித்து இனி சொல்லப்படும் ஆறு யோகமென்றால் பற்றுதல் சங்கம் அது இல்லாதவள் அயோகா அசங்கோ நகிசஜதே என்ற சுதிவாக்கியத்தில் இது சொல்லப்பட்டது அது அயஹா இரும்பு பர்வத இருப்பவள் அதாவது அவ்விதமான பர்வதம் போல் அபேத்தியமானவள் என்றும் சொல்லலாம் அல்லது சுபாவகமாக காரியங்களால் பரமசிவனை அடைகிறவள் அவரிடம் பக்தர்களை சேர்ப்பிக்கிறவள் என்று சொல்லலாம் ஏழு அழகானந்தா என்ற பெயருடைய கங்கா ரூபமாக அம்பாள் இருப்பதை இங்கு நந்தா என்ற பெயரால் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் சுக்லபக்ஷத்திரிபத் சஷ்டி ஏகாதசி திதிகளுடைய தேவதைகளுக்கு நந்தா என்று பெயர் அந்த ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் நந்தா பகவதி நாமயா பவிஷ்ய நந்தஜா என்று மார்க்கண்டேய புராண வசனத்தின்படி நந்தன் என்ற கோபனுக்கு பெண்ணாக பிறந்து அம்பாளுடைய மூர்த்தி விசேஷத்திற்கு நந்தா என்று பெயர் நந்தா ஹிமவ திருஷ்டே என்ற பத்மபுராண வச்சனத்தின்படி சரஸ்வதி நதியானவள் ஹிமாச்சலத்தின் அருகிலிருக்கையில் நந்தா என்ற பெயரை உடையவள் புஷ்கர சேத்திரத்தின் சமீபத்தில் இருக்கும் தக்ஷிணாவாகினியான நதிவிசேஷத்திற்கும் நந்தா என்று பெயர் அதில் ஸ்நானம் செய்யாதிருந்தாலும் அதன் நாமோச்சரணத்தினாலேயே சகல சுகங்களையும் கொடுக்கக்கூடிய மகிமை வாய்ந்தது என்பதாக பத்ம மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புண்ணியா புண்ணியஜ लो नाम நந்தாம்பா பிரவாத்திணா முக்கே அக்கிஸ்தான் மாணவ भवति சுகமாற எட்டு அம்பாளுக்கு இந்த நந்தா என்ற நாமம் ஏற்பட்டதற்கு காரணம் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது நந்தே சுரலோகேஷ நந்தே வசுதேவா ஹிமா புண்ணியே நந்தாவிதம் வர்களால் ஹிமாச்சலத்தில் ஸ்தாபனம் செய்யப்பட்டு சந்தோஷமாக விற்றிருப்பதாலும் சுரலோகத்தில் இருப்பதில் சந்தோஷம் உடையவளாயிருப்பதாலும் நந்தனோத்யானத்தில் இருப்பதாலும் நந்தா என்ற பெயரோடு கூடிய அம்பாளுடைய ரூப விசேஷத்தின் ஸ்வரூபமானது பின்வருவாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது கிாசு பச்சா சுவை சைத்தாசுரோ நந்தையந்தே மகாபலு மகிஷோ ஜானமூனநாசம் இது மூன்றாவது சரித்திரத்தில் இந்த நாமத்தை பற்றி சொல்லி இருப்பதையும் பார்க்கவும் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு யுகந்தரா யுகத்தடியை தரிப்பவள் யுகம் என்றால் நான்கு முழுங்கையளவு வண்டி கலப்பை முதலேவுகளின் நுகத்தடி கிருத்த முதலான யுகங்கள் இரட்டை யுகலம் ஜோடி விரத்தி என்ற ஒரு ஔஷதம் முதலேவுகளுக்கு பெயர் நுகத்தடியை அஸ்வங்கள் தாங்கி நிர்வாகம் செய்வத இந்த பெயர் ஏற்பட்டது கிருத்துகம் முதலான யுகங்களையும் சிவசக்தி யுகலமானது தாரணம் செய்வதால் இந்த பெயர் பொருத்தமாக இருக்கிறது அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு இச்சா சக்தி ஜான சக்தி கிரியா சக்தி ஸ்வரூபனே இச்சை ஞானம் கிரியை இந்த சக்திகளை ஸ்வரூபமாக உடையவள் இவை மூன்றும் இச்சா ஜான யத்ன ரூபமான மூன்று குணங்களை குறிக்கும் இவற்றில் இச்சை என்பது சிரசையும் ஞானம் என்பது உடலையும் கிரியை என்பது பாதங்களையும் குறிக்கும் ஆகவே இந்த சக்திகள் மூன்றும் அம்பாளுடைய சரீரத்தின் பாகங்களாக இருக்கின்றன इच्छा, ज्ञाना இச்சாஷி தஞ்சோத்த கிரியபத்தரம் संकेत சங்கேதே ரெண்டு இம்மூன்று சக்திகளுக்கும் முறையே வாமா ஜேஷ்டா ரௌத்ரி என்ற பெயர்கள் என்றும் அவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களுடைய சக்திகள் என்றும் அவர்களே ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணபூதர்கள் என்றும் சொல்லப்படும் திரிபுரா தேவி பிரம்ம விஷ்ண விணி ஞான சக்தி கிரியா சக்தி ரிச்சா சக்தியாத்மிகா பிரியே வாமேஸ்வரத்திரம் யாசிர்ஜா கிம்மண பர இத்தம் தான் சேவீ சுசூஷோ பிரதிபதி ஜேய நானிய ூத்தி யனா் தியோஷி விஜயத்த மூன்று சக்திகளையும் தனக்குள் அடக்கிக்கொண்டு இவர்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும் அம்பாளுடைய சொரூபத்திற்கு அம்பிகா என்று பெயர் ஊனை இவ்விதமான ஞான இச்சா கிரியா குணங்கள் ஒன்றொன்றும் அதற்கெடுத்தாற்போலிருப்பதான குணத்திற்கு காரணமாக இருக்கின்றன கிரியை என்பது யத்னத்தை குறிக்கும் நாலு சலனாத்மகமான நகர்வது என்பதான கிரியையானது ஐந்து விதமாக படிப்படியாக உண்டாகிறது என்பதாக சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்பந்தச் பிரச்சார வைபவ கண்டம் அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது சர்வாதார சகலத்திற்கும் ஆதாரமாக இருப்பவள் ஒன்று அல்லது ஆதாரங்களையும் தன்னுடைய ஸ்வரூபமாக உடையவள் சொல்லலாம் அம்பாள் சர்வாந்தர்யாமியாக இருப்பதால் இப்படி சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது சகல ஜகத்துக்களுடைய தரா பரம்பரா ரூபமாக சொல்லலாம் ஜன்ய உண்டாக்கப்படுவது ஜனகர் உண்டாக்குகிறவர்களுடைய அபேதத்தையொட்டி சொல்லலாம் மூணு அம்பாள் வஸ்துக்களுக்கும் சகல பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருப்பதை மார்க்கண்டேய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏ அர்த்தானி ூூழாே சூசூமா சமஸ்தூம்தரிதேவி அறுநூத்தி அறுபது சுப்பிரதிஷ்டா ஜகத்தில் சோபனமான அதிஷ்டானத்தை உடையவள் அதாவது ஜகத்துக்கெல்லாம் சோபையை கொடுத்து விளங்கி கொண்டிருப்பவள் என்று தாத்பரியம் ரெண்டு இருபது கூடிய சந்தோ விசேஷத்திற்கு சுப்பிரதிஷ்டா என்று பெயர் அந்த ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்று சதசத்ரூபதாரிணி சத் அசத் என்ற ரூபங்களை தரித்திருப்பவள் சத் என்பது பிரம்மம் அசத் என்பது பிரம்மத்திலிருந்து வேறுபட்டதான ஜகத் இவ்விரண்டு ரூபங்களிலும் அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது சத் என்பது வியாபகாரிகமான சத்தியம் அல்லது பரமாத்மிகமான சத்தியம் இவைகளை குறிக்கும் அசத் என்பது துச்சமான பிராதிபாசிக சத்தியத்தை குறிக்கும் இந்த இரண்டு ரூபங்களாக இருப்பதாகவும் சொல்லலாம் மூணு அல்லது மேலே சொல்லப்பட்ட சத் அசத் இவைகளின் விஷயகமான ஞானஸ்வரூபமாக இருப்பவள் சொல்லலாம் நாலு சத் அசத் என்ற பதங்கள் முறையே பாவ குறிக்கும் இவ்விரண்டும் அம்பாளிடம் அதிர்ஷ்டமான அடைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டதாகவும் ிதாதி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அஷ்டமூர்த்தி எட்டு விதமான மூர்த்திகளை உடையவள் உன்னை இந்த எட்டு விதமான ரூபங்களை பலவாறாகச் சொல்லப்பட்டிருக்கிறது லக்ஷ்மி மே தா தரா புஷ்டி கௌரி துஷ்டி பிரபா திருபி அஷ்டாபிர் சரஸ்வதி மத்சிய புராணம் ஆத்மாவே குணபேதத்தால் எட்டு விதமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குணபேதாத் தாத்மூர்த்தி ஜீவாத்மா சாந்தராத்மா சரமாத்மா சிர்மலுத்மா ஜானரூபாத்மா மகாத்மா சப்தமஸ்ம்தமஸ்தேஷு பூத்தாத்மே யஷ்டாத்மா நீர்த்திதான் யோகசாஸ்திரம் பஞ்ச மகாபூதங்கள் சூரியன் சந்திரன் இவ்வேளுடன் ஜீவாத்மா ஸ்வர்கம் தீக்ஷிதன் என்று பலவிதமாக சொல்லப்பட்ட எட்டாவதுடன் சேர்ந்த எட்டு விதமான மூர்த்திகளையும் இங்கு சொன்னதாகவும் சொல்லலாம் பூதானி புஷ்ப பந்தி தி தேவ்யூர்த்திய சக்தி सूर्यो दीक्षितो सोम मूर्तयो சூரியோலம் மகி வன்சி வாயராகிஷ் சோம இஷ்டூர் மத்வலோமா சுகேஷிச்சா பரவ சுவாதி தீட்சாரோம்துக்கோலோகிதா மனோஜவஸ்வரோத் சந்தனோபுதச்சாக்கமா விஷ்புராணம் அஷ்ட பிரக்தோ மூத்த பரிக்கீ தேகாபத்த बिन्ना மனோபுர அஹ் மென்ஷ்டீதை யா சிறிசிரா வக்த விதி காலம் வித்துவிஷயமாணவந்த பிரிந்தரது ஜலம் வந்தித்த யா சூரியச்சந்திரமசா ஆசம் வாயுரவணிமூர்னா புவி வயசி மாருக்கே சவித்யேபியா சிக வகதி குஷபராம் வனராவிம் சகலஜனா பி மாமியம் சகல ஜனபம் ரெண்டே கௌலாச்சாரஸ்தில் சம்பந்தப்படக்கூடிய எட்டு விதமான குலஸ்திரீகளை குலாஷ்டகத்தை இங்கு சொன்னதாகவும் சொல்லலாம் கணிக்கா சவுண்டிகி சைவ கைவர்த்தி ரஜகி ததா தந்திரகாரி சர்மகாரி மாதங்கி பும்சலி ததா சமயாச்சார ஸ்மிருதே பெயர்களும் லக்ஷணங்களும் ருத்ரயாமலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கவும் மூணு இது தவிர முதலான அஷ்ட மாதாக்கள் முதலான அஷ்டவாக தேவதைகள் இந்த ரூபங்களையும் சொல்லலாம் அறுநூற்றி அறுபத்தி மூணு அஜா ஜெயத்ரே அவித்யை ஜெயித்தவள் அஜா மேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்ற சுதிவாக்கியத்தில் சொல்லப்பட்ட அஜா என்ற பதமானது யாத்திரைவள் யாத்திரை என்பது பிரளயம் சம்ரக்ஷணம் இவைகளை குறிக்கும் அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஏகாக்கினி ஒருவழாக தனியாக இருப்பவள் அதாவது இரண்டாவதான வஸ்து யாதொன்றும் இல்லாமல் தனியாக எஞ்சி இருப்பவள் என்று தாற்பயம் ோிேத்தி பிபேதி சாய மீட்சாச்சே என்மன் எண்ணி கிபேமீதி தத்தியலோக்கன்சையும் தாக்கி நீம்தேவிபுராணம் ஏகைவாக்க்ய தேவி மைத்தமையேவிமூம பிரம்மஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்று பூமா என்ற பதத்தினால் பிரம்மமே குறிக்கப்படுகிறது என்பதாக பிரம்மசூத்திரத்தின் பூமாதிகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையே தான் எத்திர நான் எத் பஷ்யதி நான்யத் சுருணோதி என்று ஆரம்பித்து யோவை பூமா தத் சுகம் என்று சாந்தோக்கியோபநேஷத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு பூமா என்ற பதத்திற்கு பகு அநேகம் என்ற அர்த்தம் உண்டு முந்திய நாமத்தில் சொல்லியபடி அம்பாள் வாஸ்தவத்தில் ஏகாக்கினியாக இருப்பதாலும் உபாதிகளோ கூடி நாமரூபங்களோடு இருக்கும்போது போது பலவாறாக தோன்றுவதால் இந்த நாமம் ஏற்பட்டது இதையே தான் பலவிதமான உபமானங்களோடு தேவி புராணத்தில் एगाप्युपादितो विचित्रै भूमानामेति ஏகாப்புபாதிதோமாட்டிகோ மணி தாணஷ்வெவீ பூமாத்தூவ் யுவே வணத்துச்சா நபசி தம்போயூரவிசேஷது யுரேக்கோ வாகந்தோ வாசு தினம்ன திபரா பிரே இது ल एक शक्ति अनको भाती பராவரண ரூபேண கிரீட்டே தஸ்யோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறுநூத்தி அறுபத்தி ஏழு நிர்வைதைதாவத்திலிருந்து நீங்க பெற்றிருப்பவள் பரபிரமத்திலிருந்து வேறுபட்டதான இரண்டாவது வஸ்து எதுவும் அழிவுள்ளது சாஸ்வதமில்லை என்பதாக எத்தனை நான்கதி என்று ஆரம்பித்து எதல்பம் தன்மர்தியம் என்பதாக சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமான இரண்டாவது வஸ்து என்ற பாவமே பரபிரம்மஸ்வரூபணியான அம்பாளிடம் இல்லை என்பதாக இங்கு இரண்டாவதுவைது முந்தியும் அந்ததுனங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் தனத்தை அல்லது ரத்னத்தை கொடுப்பவள் இவ்விதம் பரபிரமத்தை அறிந்தவனுக்கு அன்னம் வசு இவைகள் கிடை தைாரண்யதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது வயதில் முதிர்ந்தவள் ஒன்று அம்பாள் சகல பிரபஞ்சத்திற்கு முந்தியவளாய் காரணபூத்தியாய் இருப்பதால் எல்லாவற்றிற்கும் வயதில் புராதனமானவள் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது இவ்விதமாயிருக்கும் பிரம்மத்தின் கிழத்தனத்தை சுத்தியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மிகவும் புராதனமான அல்லது அபிவிருத்தி அடைந்த இந்த ஜகத்ரூபமாக இருப்பவள் என்றும் அபிவிருத்தி செய்கிறவள் என்றும் சொல்லலாம் அறுநூத்தி எழுபத்தி स्विणी பிரம்ம ஆத்மாக்களுடைய ஐக்கியமாகிற ஸ்வரூபத்தை உடையவள் ஒன்று அதாவது சுத்த சைத்தன்ய ரூபமான பிரம்மத்திற்கும் ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கும்படியான ஐக்கியமானது அம்பாளுடைய நிஜமான ஸ்வரூபம் என்று தாற்பயம் ரெண்டு அல்லது பிரம்மம் என்றால் சிவனை குறிக்கும் சிவன் ஜீவன்கள் இவர்களுடைய ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறதான கொடுக்கக்கூடிய ஹம்ச மந்திரத்தை தன் ரூபமாக உடையவள் என்றும் சொல்லலாம் அந்த பரமேஸ்வரனையும் குறிக்கும் என்றும் ஆவே ஹம்சமந்திரமானது ஜீவாத்மா பரமாத்மாக்களுடைய ஐக்கத்தை பிரதிபாதனம் செய்து அவ்விதமான ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்தவா ஜீவ மந்திரோயம் ஜீவாத் ஜீமாரா் பரமேஸ்வரவாச்சே பரமேஸ்வர மகாத்தியுப்தம் ஜகத்சர் சராச்சரம் ஜாய்தீயத்தை பரமேசேன பாரம் சேவமேவந்தேக சூத்தையவகம் மூணு இந்த அர்த்தத்துடன் தான் ஸ்ரீ லலிதா திரிஷதியில் அம்பாளை ஹம்சமந்திர்த்த ரூபிணி என்று சொல்லப்பட்டது என்றபடி எப்பேற்பட்ட பெரிய வஸ்துவுக்கும் பெரியவள் ஆகியால் ஏற்பட்டது ரெண்டு சந்த சாஸ்திரத்தில் முப்பத்தாறு அக்ஷரங்களுடைய ஒரு சந்தோபிசேஷத்திற்கு பிரகதி என்று பெயர் அந்த ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் காயத்ரி சந்தசாமசி என்று கூர்ம சொல்லப்பட்டிருந்த போதிலும் அம்பாள் சந்தோ விசேஷங்களில் ரூபமாகவும் இருப்பதால் விரோதமான வச்சனும் யாதொன்றும் இல்லை இதே மாதிரி பகவானுடைய விஸ்வரூபத்தை கீதையில் வர்ணிக்கையில் சொல்வதற்கும் அம்பாளுடைய விஸ்வரூபத்தை கூர்ம புராணத்தில் சொல்வதற்கும் யாதொரு விரோதமும் இல்லை தலவகாரர்களுடைய சாக்கையில் உதுயம் சித்திரம் என்ற ரெகுகளில் சொல்லப்படும் சாமமானது ஜேஷ்டசாமம் என்பதாக ஹரதத்தர் உஜ்வலத்தில் சொல்லியிருக்கிறார் சத்தம் நச்சித்ர என்ற ரெக்கில் சொல்லப்படும் சாமமானது பிரகத் சாமம் என்பது பிரசித்தம் பிருகத் ஜேஷ்டபதங்கள் சமானமாகையால் அம்பாளை பிரகத் சாமரூபா என்பதும் ஜேஷ்டசமாரூபா என்றும் சொல்லலாம் அறுநூத்தி எழுபத்தி பரமசிவனுடைய பத்னி ஒன்று பரமசிவன் பிராமண ஜாதியைச் சேர்ந்தவர் என்பதாக சொல்லப்படும் சாந்தோக்கியத்தில் விருப்பாக்சோசி தந்தார்ச்சி என்பதாக ஆரம்பித்து சிவனை குறித்து துவம் தேவேஷு பிராமணோ சகம் மனுஷேஷு பிராமணி என்று இதை சொல்ல பட்டது இன்னும் பராசர ஆதித்ய கூர்ம வாசிஷ்டலிங்க புராணங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது பிராம்கணோ பகவான் பிராமணாம் விசேஷாத் பிராமணோ ருத்ரம் ஈஷானாம் சரணம் பிரஜா விஷ்ணு பாகவத்திலும் நமேபே கர்ப்பமிமம் பிரம்கன் என்பது முதலான ஸ்லோகங்களில் சிவனுடைய கோபத்திற்கு பயந்தவர்களாக ஆதித்யர்களை சொல்லுகையில் சிவனுடைய பிராமண சொல்லப்படுவதாக சிவ தத்துவ விவேகத்தில் சொல்லி இருப்பதையும் பார்க்கவும் ரெண்டு பிராமணி பஞ்சிகா ஸ்பிருஜ பத்னி சுவிஸ்ருதா என்று ஒரு விஸ்வகோஷத்தின் வச்சனப்படி பிராமணி என்ற பதமானது ஒரு ஓஷதி விசேஷத்தையும் த்விஜஸ்திரியையும் சம்பித் ஞான விசேஷத்தையும் குறிக்கும் கடைசி அர்த்தத்தில் பிராமணி ஸ்வேத புஷ்பாட்யா சம்பித் சாதேவதாத்மிகா என்று சமயாச்சார ஸ்மிருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரூபங்களாகவும் அம்பாள் இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு பிராம்கி பிரம்ம பத்னியான சரஸ்வதி ரூபமாக இருப்பவள் அதாவது வாக்காத்மகமான ரூபத்தோடு இருப்பவள் என்று தாற்பயம் ரெண்டு அல்லது அவித்தியிலிருந்து வேறுபட்டதான ஜடஜாதி இருப்பதற்கு பிரமாணம் யாதொன்றும் இல்லாததால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் அறுநூத்தி எழுபத்தி ஆறு பிரம்மானந்தா பிரம்மானந்தத்தை உடையவள் அல்லது சகுணமாயிருக்கும் போது பிரம்மத்தையே ஆனந்தமாக உடையவள் என்றும் சொல்லலாம் அறுநூத்தி எழுபத்தி ஏழு பலசாலிகளிடத்தில் பிரியமுள்ளவள் அதாவது அவித்தியை நிசனம் பண்ணுவதற்கு போக்குவதில் சாமர்த்தியமுடையவர்களுக்கு அல்லது காமாதி சத்ருக்களை ஜெயித்தவர்களுக்கு அனுகிரகம் செய்பவள் என்று தாத்பரியம் ரெண்டு பலி சக்கரவர்த்தியிடம் பிரியமுள்ள வாமன ரூபியான விஷ்ணுவோடு அபிந்தமாயிருப்பதால் இப்பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் மூணு பூஜையில் கொடுக்கப்படும் பலிகளில் பிரியமுள்ளவள் என்றும் சொல்லலாம் அறுநூத்தி எழுபத்தி பாஷைகளின் ரூபமாக இருப்பவள் ஒன்று சம்ஸ்கிருதம் பிராகிருத்தம் பாஷைகள் எல்லாம் அம்பாளுடைய ரூபமாக சொல்லப்பட்டது அம்பாளு சகலவிதமான சப்தங்களுக்கும் ஜனனி என்றும் நிரூபணம் செய்யப்பட்டவள் என்றும் சொல்லலாம் ஒன்பதுமானது என்ற பெயருடைய ராஜவிசேஷ ரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் பாவம் அபாவம் இரண்டும் இல்லாதவள் அதாவது உற்பத்தி விநாசம் இவ்விரண்டும் இல்லாதவள் இரண்டு பாவங்கள் என்பது திரவிய குறிக்கும் அபாவங்கள் என்பது பிரகாபாவ ஆத்யந்தா பாவங்களை குறிக்கும் அம்பாள் இவ்விதமான பாவாபாவங்களோடு இல்லாமல் பரமார்த்திக்க சத்தாவோடு கூடிய பரபிரமஸ்வரூபணியாக பாவாபாவங்களுக்கு உள்பட்ட வஸ்துக்களில் அடங்காத அவைகளில் அதிஷ்டானமாக இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது இவ்விதமான அதிஷ்டானத்திற்கு பாவம் இல்லாததோடு அபாவமும் கிடையாது என்பதாக ஸ்காந்தம் யஜ்ய வைபவ கண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிஷானாவச்சாஹி நாஷக் கல்பாச்சோஸ்வா அன்பேகி கல்பிஷான சத்தியா அறுநூத்தி எண்பத்தி ஒன் சுகாரா சுகமாக ஆராதிக்கக்கூடியவள் அதாவது உபவாசம் முதலான காயக்லேஷங்கள் இல்லாமலும் தியானிக்க வேண்டிய ரூபத்தை பற்றிய நியம் நிர்பந்தங்கள் இல்லாமலும் அம்பாளை ஆராதிக்கலாம் என்று தாத்பரியம் இதையே தான் அடியில் கண்டபடி சொல்லப்பட்டது தேகோபரை மா பத்தம் நாமலம்ிபுராமம்னஸ் மூத்த ஹாய் பரிக்லிஷர்ணைக்கித் அவினாசி பகவீ பாதத்ய சேவிராம்பு இவ்விதம் தன்னை சுலபமாக ஆராதிக்கும் வழிகளை படிப்படியாக அம்பாள் தன் பிதாவான ஹிமவானுக்குச் சொல்லியதை கூர்ம புராணத்தில் அசத்தோயதி மாந்தா தும் ஐஸ்வரம் ரூபா என்பது முதலான ஸ்லோகங்களில் பார்க்கவும் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சுபகரி பக்தர்களுக்கு சுபத்தையே செய்கிறவள் நியம நிர்பந்தங்கள் இல்லாமல் அம்பாளை ஆராதித்தால் ஒருவேளை ஏதாவது கெடுதல் அல்லது பாவம் சம்பவிக்குமோ என்ற சந்தேகத்தை இந்த நாமத்தில் நிவர்த்திக்கப்பட்டது அறுநூத்தி எண்பத்தி மூணு சோபனா சுலப அடையக்கூடிய ஸ்தமாயும் இருப்பவள் ஒன்று மோட்சம் முதலிய புருஷார்த்த ரூபமாக இருப்பதால் சோபனை என்றும் சுகமாக உபாசிக்கத்தக்கவளாயிருப்பதால் சுலபை என்றும் அப்படி உபாசிப்பவர்களால் அடையக்கூடியவளாயிருப்பதால் கதி என்றும் சொல்லப்பட்டது என்றனத்தின்படி கதி என்ற பதமானது அடைய வேண்டிய ஸ்தானம் பலம் ஞானம் உபாயம் உபாசனா மார்க்கம் முதலியவைகளை குறிக்கும் இதே மாதிரி கூர்ம புராணத்தில் ஏஷை வர்வூதீ உத்தமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு இந்த பதங்கள் மூன்றும் சேர்ந்து ஒரே நாமமாக இருக்கிறது பிரயோகத்தில் இந்த நாமத்தை சோபநாயை சுலபாயை கத்தியை நமஹா என்று சொல்ல வேண்டும் மூணு இந்த சகசிரநாமத்தில் சோபனா என்ற பதம் மூன்று இடங்களில் வருகிறது இடம் ஒன்று என்ற இடத்தில் வரும் என்ற இடத்தில் வரும் தொள்ளாயிரத்தி நாமம் ஒன்று இப்படி வருவதில் புனருத்தி ஒரே நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வது என்ற தோஷம் ஏற்படுவதால் அதை நீக்க நானூத்தி நாமத்தை சோபனா என்றும் இந்த அறுநூத்தி நாமத்தை அடுத்த இரண்டு பதங்களுடன் சேர்த்து ஒரே நாமமாகவும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது நாமத்தை ஆசோபனா என்றும் சொல்ல வேண்டும் இதே மாதிரி நாமமான ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதம் புனருத்தி தோஷத்தை பரிகாரம் செய்வதற்காக ஒரு பதத்தை அதை பதத்துடன் சேர்த்தும் ஒரு பதத்திற்கு முன்னால் அ ஆய்வைகளை சேர்த்தும் ஸ்ரீமத் ஆச்சாரியாளாலும் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வருவதால் நிதி ரவ்ய என்பதை ஒரே நாம என்று வருவதால் அது என்பதில் வரும் பீம என்பதை அபீம இதே மாதிரி இஷ்டோபிசிஷ்ட என்பது போன்ற நாமங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு மேலே சொல்லிய புனருத்தி தோஷ பரிகாரமாக இந்த நாமத்தை சிலர் சோபனாகதி சுலபாகதி என்று கதி என்ற பதத்தை முந்திய இரண்டு பதங்களோடு தனித்தனியாக சேர்த்து சொல்லுவார்கள் ஏனென்றால் இவர்கள் பிரச்சண்டா என்ற இருபத்தி ஏழாவது நாமத்தையும் ஆக்ஞா என்ற எண்ணூத்தி இருபத்தி எட்டாவது நாமத்தையும் சேர்த்து பிரசண்ட் ஆக்யா என்ற ஒரே நாமமாக சொல்லுவார்கள் ஆயினும் அதற்காக கதி என்பதை முந்திய இரண்டு தடவை சேர்க்க வேண்டியிருப்பதால் அது பொருத்தமாக இல்லை அஞ்சு இது தவிர இந்த நாமத்தை சோபனா அசுலபா ஆகதி என்றும் பிரித்தும் அர்த்தம் சொல்லலாம் அப்போது சோபனமானதும் அசுலபமானதும் ஆகதியோடு இருப்பவள் என்று அர்த்தம் அசுலபமான அகதி என்பது சதுர்லபமான கிடைத்ததற்கரிய புனராவருத்தி என்று தாத்பரியம் அதாவது அம்பாளை ஆராதித்தால் புனராவருத்தி மஜன்மம் கிடையாது என்றும் அவ்விதமான மோட்சமானது சோபனமானதும் என்று பொருள் இதையே ஸ்ரீ லலிதா திரிஷதியில் யோ பச்சிமம் ஜன்மயிவாக்கே விதையீமாட்சரீ இன் ஜா தம் நனஸ்பி ஜனன என்றுகுதியும் ஜன்மமானது யாரால் சோபனமாக ஏற்படுகிறதோ அப்பேற்பட்டவள் என்றும் சொல்லலாம் இதையே தேவி பாகவதத்தில் பாகவதம் புராணம் நாராதி காயை பிரகிரு புராணி தாரா மராணம் தேஷாம் பிரதா ஜன்ம கதம் நரணாம் என்றும் விஷ்ணு பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்தையே இரண்டாவது அடியை நாராதிதோயை புருஷ் புராணஹா என்று மாற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு சிலர் முன்வந்த நானூற்றி அறுபத்தி நாமங்களாகிய சோபனா சுரநாயிகா என்ற நாமங்களை சோபனா சுரநாயிகா என்ற அதாவது மங்களத்தோடு கூடிய பிரகலாதன் முதலான அசுரர்களுக்கு நாயிகா என்ற அர்த்தத்தோடு கூடிய ஒரே நாம மாகச் சொல்லி இந்த நாமத்தை மேலே சொல்லபடி மூன்று நாமங்களாக பிரித்து சொல்லுவார்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு ராஜராஜேஸ்வரி ராஜராஜர்களுக்கெல்லாம் இருப்பவள் அதாவது தேவராஜனான இந்திரன் முதலானவர்களுக்கும் ராஜர்களான பிரம்மா விஷ்ணோர் ருத்ரர்களுக்கும் ஈஸ்வரி என்று அர்த்தம் ரெண்டு குபேரனுக்கு ராஜராஜன் என்று பெயர் அவனுக்கு ஈஸ்வரி என்று சொல்லலாம் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ராஜ்யத்தை கொடுப்பவள் ராஜ்யம் என்பது ஸ்வராஜ்யம் அல்லது வைக்குண்டம் கைலாசம் முதலியவைகளை மேலே சொல்லப்பட்டில் பிரியமுள்ளவள் ராஜ்யம் என்பதனால் அந்த ராஜ்யங்களின் பதிகளாகிய தேவராஜன் பூபாலர்கள் முதலியோரையும் சொல்லப்பட்டது இந்த பூபாலர்கள் எல்லோரும் அம்பாளுடைய ஸ்ரீநகரத்தில் பதிமூணு பதினாலாவது பிரகாரங்களுக்கு நடுவில் வாசம் பண்ணி கொண்டு அம்பாளை வருவதாக துர்வாசரால் ஆர்யாத் விசதியில் சொல்லப்பட்டிருக்கிறது நந்த நீலாत्मகா நிசசராம் சீ சாதோதரி சஹாயான் பூபாலானபி புன புன பிரணமஹ 687 ராஜக் கிருபா சோபிக் கிர கிருபையோடு கூடியவல் 688 ராஜ பீடனி சேசிதனி ஜாசுதா தன்னை ஆசிரித்தவர்களை ராஜபீடங்களில் வீற்றிருக்கும்படி செய்பவள் அதாவது அம்பாள் தன் பக்தர்களுக்கு இன்றன் முதலானவர்களுடைய பதவியை கொடுப்பதாக சொல்லப்பட்டது இவ்விதம் தன் பக்தர்களில் ஒருவனுக்கு வித்யாதரர்களுக்கு வழங்கும்படியான சக்கரவர்த்தி பதவியை அம்பாள் கொடுத்ததை சாமன்யமரே குலே ளிிச்சவர்த்த பிரிபோவ் தேீ ம் சோயம் பிரதோயும் சர்ச்சாஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது அறுநூத்தி எண்பத்தி ஒம்பது ராஜலக்ஷ்மி ராஜாபிமானியான லக்ஷ்மி ரூபமாக இருப்பவள் ஒன்று அதாவது ராஜர்களுடைய சம்பத்தெல்லாம் அம்பாளால் அனுகிரகம் செய்யப்படுகிறவென்றும் அவை அம்பாளுடைய ரூபங்கள் என்றும் சொல்லப்பட்டது ரெண்டு இப்பேற்பட்ட ராஜலட்சுமி சக்தியின் மந்திரமானது தந்திர ராஜத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோஷநாதா பொக்கிஷத்திற்கு சுவாமினியாக இருப்பவள் கோஷம் என்பது இராஜாங்கத்திய பொக்கிஷத்தை குறிக்கும் அல்லது அன்னமய கோஷம் முதலான ஜீவனுடைய பஞ்ச குறிக்கும் அறநூற்றி தொண்ணூற்றி ரத கஜ துரக பதாதிகள் என்ற சதுரங்க சைன்யத்திற்கு ஈஸ்வரியாக இருப்பவள் பொண்ணு அல்லது அங்கபலங்கள் என்பது மேலே சொல்லிய சதுரங்கங்களை பலமாக உடைய வியூகங்களை குறிக்கும் அங்கபலேஸ்வர சப்தமும் குறிக்கும் என்பது அணிவகுப்பு தவிரவும் வியூகங்கள் என்பது வைஷ்ணவ புராணங்களில் சொல்லப்பட்ட வாசுதேவ சங்கர் அனிருத்த வியூகங்களை குறிக்கும் இவை போன்ற வியூகங்கள் சைவ சாப்த புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன இம்மாதிரியான சதுர்வியூகாத்மாவாக அம்பால் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ரெண்டு மேலே சொல்லிய வியூகங்கள் பஹ்ருசோபனிஷத்தில் சொல்லப்பட்ட சரீர புருஷன் சந்த புருஷன் வேத புருஷன் மகாபுருஷன் என்பவர்களை குறிப்பதாகவும் சொல்லலாம் யாகம் செய்திராஜனுக்கு சாம்ராட் என்றும் அவனுடைய அப்பேற்பட்ட பதவிக்கு சாம்ராஜ்யம் என்றும் பெயர் மண்டலேய சம்ப்ரா முடியாதைகளை உடையவள் அதாவது அம்பாளால் சொல்லப்பட்ட பிரதிஜைகள் மரியாதைகள் எல்லைகள் கட்டளைகள் இவை யாராலும் மீற முடியாதென்று தாற்பயம் அல்லது ஸ்தியசந்தையாக தன்னால் செய்யப்பட்ட சத்தியத்தை காப்பாற்றுவர்களாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் அம்பாள் சகல புவனங்களையும் காப்பாற்றுவதாக பிரதிஜை செய்திருப்பதாகவும் அதற்கு எப்போதும் உத்தியோகியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சந்தாபதி यता यता पाता சௌந்தர்லீ தாவை மஹாத்மிய அறநூத்தி தொண்ணூத்தி நாலு சா சமுத்திரங்களையே மேகலையாக ஒட்யானமாக காஞ்சியாக உடையவள் அதாவது அப்படி இருக்கும் பூமி ரூபமாக இருப்பவள் என்று தாத்பரியம் சமுத்திர தேவி பர்வதஸ்தன என்ற சமுத்திரங்களை பூமிக்கு வஸ்திரமாகவும் இங்கு சொல்லப்பட்டபடி மேகலையாகவும் வர்ணிப்பது வழக்கம் மேலே வந்த அறுநூத்தி நாமம் முதல் இந்த நாமம் உடைய இருக்கும் நாமங்களில் ராஜராஜேஸ்வரியான அம்பாளுடைய விசேஷங்களை பற்றி சொல்லப்பட்டது இம்மாதிரி ஓரோர் பற்றி அடுக்கடுக்காக நாமங்கள் வருவது கவனிக்க வேண்டிய அடையும்படி செய்பவள் தீட்சிதன் என்றால் ஞானத்தை அடைய செய்பவன் என்பதாக ஆதர்வண பிராமணத்தில் என்று ஆரம்பித்து என்று சொல்லது அல்லது கிருபையோடு ஞானோபதேசம் செய்து அதனால் அவர்களுடைய பாபங்களையும் போக்கடிப்பதால் தீட்சிதன் என்ற பெயர் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அபிண்ணமாயிருப்பவள் என்று இங்கு சொல்லப்பட்டது அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு தைத்ய பண்டாசுரன் முதலான தைத்தியர்களை நாசம் செய்பவள் அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ லோகவசங்க சகல லோகங்களையும் தன் வசமாக தனக்கு அதீனமாக கொடுப்பவள் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சர்வாத்ததாத்ரி தன் பக்தர்களுக்கு சகலவிதமான புருஷார்த்தங்களை செய்பவள் இதையே தேவி புராணத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டது சர்வலோகேஷு அத்தோ தேவி சமானி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சாவித்ரி சாவித்ரி ரூபமாக இருப்பவள் ஒண்ணு ஜகத்தை உண்டு பண்ணுவதால் பரமசிவனுக்கு சவிதா என்று பெயர் அவருடைய பத்னியாகியால் அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது ஜகத்தை சிருஷ்டிப்பதாலும் சூரியனுக்கு சவிதாவுக்கு பிரகாசத்தை கொடுப்பதாலும் சாவித்ரி என்று பெயர் என்பதாக சவித்ரா பிரகாஷ கரணாத் சாவித்ரி இதே மாதிரி என்று வாசிஷ்ட ராமாயணத்திலும் சொல்லப்பட்டது சகதர வேதங்களாலும் வேதங்கள் யோகம் இவைகளாலும் பூஜிக்கப்படுவதாலும் ஸ்வபாவமாகவே சுத்தமான ஸ்வரூபமாக இருப்பதாலும் சாவித்ரி என்ற பெயர் என்பதாக திருதசை அர்ச்சிதா தேவி பாவ சாவித் தேன சாஸ்வதா என்று தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேஜஸ் ஒலியானது சிரவிப்பதால் உண்டாகி ஓடி சாவித்ரி என்பதாக சிரவணம் தாதுரே சனிபாத்யே ஷவணே தேஜசோத்யே என்று தேவி பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு சாவித்ரி புஷ்கரே நாம்நா தீர்த்தா நாம் பிரவரே சுபே என்ற பத்மபுராணத்தின் வசனப்படி புஷ்கரக் கஷேத்திரத்தில் இருக்கும் அம்பாளுக்கு சாவித்ரி என்று பெயர் எழுநூறு சச்சிதானந்தரூபிணி சச்சித் ஆனந்தங்களை தன்னுடைய ரூபமாக உடையவள் சத் என்பது நித்தியமானதையும் சித் என்பது ஞான சைத்தன்யமானதையும் குறிக்கும் அம்பாள் நித்தியமானதும் ஞானமயமானதும் ஆனந்தமயமானதுமான ஸ்வரூபத்தை உடையவள் என்பதை இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது